அரவர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு திருமணி போற்றி அண்ணா மலயம் அண்ணா போற்றி கண்ணார போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கையலை மலையானே போற்றி போற்றி சரணமண்டடியில் வேண்டு தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசம் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனே உய்தவாறே மரங்கொண்ட உமை மலைப்பார் மலங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறை எறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் கண்ணை விட்டு நீங்காவே ஆதிவடிவான மலை அன்றிருவர் தேடுமலை சோதிமணி ஆடரவம் சூளுமலை நீதி தழைக்கும் மலை ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய திருப்புறள் சபையின் செயலாளர் கிருபாசங்கர் ஐயா அவர்களே வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே அன்பிற்குரிய சாமிநாதன் அவர்களே ஐயா அவர்களே உங்களை எல்லாம் வணங்கி எல்லா பெருமக்களும் எல்லா இடங்களிலேயும் கேட்கிற மாதிரி இந்த திருக்கல்யாண மண்டபத்தின் இந்த நிகழ்ச்சியை அமைத்துத் தந்திருக்கக்கூடிய நம்முடைய அருண்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெருமான் திருக்கோயிலின் அறங்காவலர் கருமுத்து கண்ணனையா அவர்களுக்கும் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல் வீரர் இணை ஆணையர் ஜெயராமனையா அவர்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை தொடங்குகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திரு அண்ணாமலை அண்ணாமலை என்றால் எட்ட முடியாத மலை என்று பொருள் அண்ணா ஐயா என ஒன்று ஆழ்ந்தகந்தன் உண்ணியனே அண்ணா என்றால் எட்ட முடியாத என்று பொருள் அண்ணான்ந்து பார்க்கிறான்னு சொல்றமில்ல அது மாதிரி அண்ணாமலைக்கு என்ன பெருமை சிவபெருமான் சிவலிங்க வடிவில் காட்சி கொடுத்த மலை அண்ணாமலை சிவலிங்கம் மலையே சிவலிங்கம் மலைக்கு உள்ள சிவலிங்கம் இல்லை மலை கோயிலில் மட்டும் சிவலிங்கம் இல்லை மலையே சிவலிங்கம் திருவண்ணாமலை தமிழ்நாட்டை சேர நாடு சோழ நாடு பாண்டி நாடு தொண்டை நாடு நடுநாடு என்று அஞ்சு வகையாக பிரித்தார்கள் சேரநாடு இப்போ கேரளம் பாண்டிய நாடு நம்ம தென்மதுரை பகுதி சோழ நாடு தஞ்சாவூர் திருச்சி அந்த பக்கம் தொண்டை சென்னை காஞ்சிபுரம் அந்த பக்கம் நடுநாடு திருவண்ணாமலை விழுப்புரம் திருக்கோவிலூர் இதுக்கெல்லாம் நடுநாடுன்னு பேரு திருமுனைப்பாடி நாடு அல்லது நடுநாடு திருத்தலம் திருவண்ணாமலை திருஞான சம்பந்த பிள்ளையார் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டே இருக்கிறார் திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் அரை நல்லூர்னு ஒரு ஊர் அரை நல்லூர் ஒரு சிறிய குன்று குன்றுக்கு மேல கோயில் திருஞான சம்பந்த பிள்ளையார் அரையணி நல்லூர் கோயிலுக்கு போகிறார் பெருமானை வழிபாடு செய்கிறார் வழிபாடு செய்கிறார் அப்படி வழிபாடு செய்கிற பொழுது தூரத்தில் ஏதோ வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சது பக்கத்தில் உள்ளவரை பார்த்தார் அது என்ன ரொம்ப தூரத்திலே வெளிச்சமா தெரியுது அது என்ன பக்கத்தில் உள்ளவர் ஒரு பூக்காரர் ஒரு பூக்கொடலையோட வந்து பக்கத்தில் நிற்கிறார் அந்த பூக்கொடலையோட வந்து நிற்கிறவர் சொன்னார் அது திருவண்ணாமலை அரையணி இருந்து திருஞான சம்பந்த பிள்ளையார் கேட்கிற பொழுது அது திருவண்ணாமலை திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி திருவண்ணாமலையாட்டு திருஞான சம்பந்தருக்கு அந்த பூ கொடலக்காரர் வழிகாட்டினார் சைவத்துக்கு வழிகாட்டியவர் திருஞான சம்பந்தர் தமிழ் இயக்கம் செய்து தமிழுக்கு வழிகாட்டிய அவர் திருஞான சம்பந்தர் பண்புக்கும் பக்திக்கும் வழிகாட்டியவர் திருஞான சம்பந்தர் நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணிய பொன்னடி போற்றுங்கடி என்று வல்லற் பெருமான் பாடுவது மாதிரி வழிகாட்டிய திருஞான சம்பந்தருக்கு இந்த பூ குரலக்காரர் வழிகாட்டினார் முன்னாலே அவர் போக திருஞான சம்பந்தர் பின்னாலே போக ஆயிரக்கணக்கான அன்பர்கள் தொடர்ந்து போக மலையை கூட்டிகிட்டு போறார் திருவண்ணாமலையை சுத்தி ஆச்சு நேரம் இப்ப இருக்குது ராஜ கோபுரம் அதெல்லாம் அப்ப மலைக்கு முன்னால சிறிய கோயில் அவ்வளவுதான் அந்த கோயில் சந்நிதிக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டார் இப்ப நிமிந்து பார்க்கிறார் திருஞான சம்பந்தர் மலை தெ மலைக்கு கீழே சிவலிங்க பெருமானுடைய திருத்தோற்றம் தெரிகிறது மலையே சிவலிங்கமாய் தெரிகிறது உண்ணாமுளை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணிதிகள மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ண வறுமேன் வெனையெல்லாம் போகணுமா திருவண்ணாமலையை கும்பிடு விழவார்கனி படூரிய கடல் வண்ணும் கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவாவன மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முளை முருவல் உமை தலைவண்ணி சரணி பாட்டு பிரவாகமா வருது திருவண்ணாமலையை பார்த்தா பாட தெரியாதவங்க கூட பாடுவாங்க திருஞான சம்பந்தர் பாடுறதுக்கு கேட்கணுமா முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் திருஞான மால அன்று அம்மன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சுகாமணி மயில் வீரா திருப்புகள் சொல்லுது பாடிக்கிட்டே இருந்தார் பக்கத்துல நின்றார்ல திரும்பி பார்த்தா ஆளக்கான மறைஞ்சிட்டார் புரிஞ்சு போச்சு திருஞான சம்பந்தருக்கு தகுதி உலகத்திலே ஒரே ஒருத்தருக்கு உண்டு அவர் அண்ணாமலையார் அண்ணாமலையார் வழிகாட்டி அழைத்துக் கொண்டு போய் காட்டிய திருத்தலம் திருவண்ணாமலை நமக்கு இன்னைக்கு அருணகிரியார் வழிகாட்ட நம்ம திருவண்ணாமலைக்கு போக போறோம் இவ்வளவு நேரம் காத்திருந்தான் அருணகிரிநாதர் வந்து ஆசீர்வாதம் செய்ய நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம் குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில அவரு ஒரு குருநாதர் அவரு பேரு நமச்சிவாயம் அந்த காலத்தில எல்லாம் நல்ல பேர வைக்கிறது நமசிவாயம் நமசிவாயம்னு சொன்னா பிள்ளைய கூப்பிட்டாலும் பேரனை கூப்பிட்டாலும் பகவான கூப்பிட்ட புண்ணியம் கிடைக்கும் நமசிவாயம்னு இவருக்கு பேரு குருநாதர் இவருக்கு சிஷ்ய பிள்ளைகள் சிஷ்ய பிள்ளையில ஒருத்தருக்கு பேரு நமச்சிவாயம் ஆசிரியர் பேரு நமச்சிவாயம் மாணவர் பேரு நமச்சிவாயாம் ஒரு பெரியவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சிஷ்ய பிள்ளை நமசிவாய அந்த ஓரத்தில் நிக்கிறான் நிக்கிறாரு என்ன பண்றான் திடீர்னு எடுத்தான் கசக்கினான் சம்பந்தம் சம்பந்தம் செய்தால் அவனுக்கு பைத்தியக்காரன் பேரு இந்த ஆளு வேஷ்டி நுனியை எடுத்து கசக்கிறார் பேச்சுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது எல்லாரும் பார்க்கிறாங்க குருநாதர் என்னப்பா நமச்சிவாயம் சிதம்பரத்திலே நடராஜாவுடைய ஆலயத்திலே திரைச்சீலையிலே தீப்பற்றி விட்டது அணு அறிவது நீ உட்கார்ந்து திருவண்ணாமல சிதம்பரத்திலே நடராஜா ஆலயத்திலே திரச்சீலையிலே எது இழுத்து கொண்டு வந்து போட்ட திரியினாலே தீப்பற்றி விட்டது அணைச்சேனுங்கிறே எப்படி ஆமான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் சிதம்பரத்திலிருந்து வந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க ஆமாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு தீ அதுவா புடிச்சு நடராஜா புண்ணியத்துல அதுவா அணைஞ்சு வச்சிருந்தார் எல்லாத்திலையும் இவனுக்கு அறிவும் ஆற்றலும் கண்ணும் வேலை வாக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் குருநாதர் இருக்காரு நமசிவாய அவராக சிரிச்சுட்டார் எப்பவும் தனியா உட்கார்ந்து அழலாம் கண்ணா உட்காந்து சிரிச்சா அர்த்தம் வேற எனக்கு வேண்டிய ஒருத்தர் ஆபீஸ் முடிச்சு ராத்திரி ஒன்பது மணிக்கு வந்து மொட்டை மாடியில் ஏறி உட்கார்ந்து அவராக சிரிக்கான அந்த அம்மாவுக்கு பயந்து போச்சு நல்லா தானே போனார் இன்னைக்கு மேலே ஏறி போய் என்னங்க நீங்களே சிரிக்கிறீங்களே ஒண்ணுமில்ல இன்னைக்கு ஆபீஸ்ல நமக்கு வேண்டாத ஒருத்தன் ஒரு நகைச்சுவை சொன்னா அதை கேட்டேன் அங்க சிரிக்கப்படாது அதான் இங்க வந்து இப்ப சிரிக்கிறேன் தனியா சிரிச்சா அர்த்தம் வேற நாலு பேரோட உட்கார்ந்துதான் சிரிக்கணும் இந்த நமசிவாயன் தனியா சிரிக்கிறார் முருநாதர் என்னன்னு கேட்டாராம் திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் வர்ற பொழுது முன்னாலே ஒரு பொண்ணு நடனமாடிக்கொண்டு வந்தால் தியாகராஜரை பார்க்காம யாரையோ எந்த பக்கமோ திரும்பி பார்த்தால் கீழே வாழப்பழ தோல் கிடந்தது வலுக்கிட்டு விழுந்து விட்டால் எல்லாரும் சிரிச்சாங்க நானும் என்னடா இது இவர் இங்கே உட்கார்ந்து இருக்கார் எங்கெங்கயோ நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியுது நமக்கெல்லாம் டிவி இருந்தா தான் தெரியும் அவருக்கு டிவி இல்லாமலே தெரிஞ்சுது அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னால அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்தவரை கேட்டால் ஆமங்க அந்த பொண்ணு விழுந்தது உண்மைதான் இன்னும் கொஞ்ச காலாச்சு திருவண்ணாமலையிலே வழிபாடு செய்வதற்கு குருநாதர் போனா பக்கத்துல நமச்சி வாயங்கிற சிஷ்யப்பிள்ள போவார் மற்றவன் ரொம்பதான் போவான் இந்த மத்தவனுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் இத்தனை மாணவர்கள் பாசமும் புரிஞ்சு போச்சு குருநாதருக்கு ஒரு நாள் குருநாதர் படுக்கையில் கிடைக்கிறார் காய்ச்சல் நமசிவாயம் நம வந்தார் வாந்தி வருது அது ஒரு கலையத்தை கொண்டு நமசிவாயம் ஓடி போய் ஒரு மண்கலையத்தை தூக்கிட்டு வந்தார் குருநாதருக்கு பக்கத்தில் வைக்காதர் வாங்கி எடுத்தார் கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறார் நம்ம நமசிவாயங்கிற சிஷ்ய பிள்ளை எல்லா சிஷ்ய பிள்ளைகளும் சுத்தி நிற்கிறான் குருநாதர் சொன்னார் நம சிவாயம் கால் படாத இடத்துல கொட்டு கால்படாத இடத்தில கொட்டு அவர் சாப்படுற பொது சிவார்பணம்னு சொல்லி சாப்பிடுவார் அவர் சாப்பிட்டது ஜீரணமானாலும் வாந்தி வந்தாலும் சிவபெருமானுக்கு அர்ப்பணமானது கால்படப்படாது மாலையிலே கால்படக்கூடாது சிவனுக்குரிய நைவேத்தியத்திலே கால்படக்கூடாது இந்த வாந்தி எடுத்ததை கால்படாத இடத்துல கொட்டு உலகத்திலே கால்படாத இடம் எது சந்திர மண்டலத்துல கூட கால்பட்டுச்சு ஆம்ஸ்டாங் போயிட்டு வந்துட்டான் பேரன் காலத்துலிமூனுக்கு அப்பவே போய் தொட்டு விட்டான் என்ன செய்யறது ஒண்ணும் செய்யல எடுத்தார் அந்த குடத்தை அப்படியே மட மடன்னு குடிச்சு விட்டார் நம சிவாயம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம வீட்டு புள்ள பஸ்ஸில் கூட்டிக்கிட்டு போறேன் பக்கத்தில் உட்கார்ந்த பையன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்தேன் வெள்ளரிக்காய் வாங்கி கொடுவேன்னா வாங்கி கொடுத்தேன் மோர் விக் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்தேன் அந்த மாம்பழம் நல்லா இருக்குன்னா வாங்கி கொடுத்தேன் அந்த மிட்டாய் வாங்கி கொடுவேன்னா வாங்கி கொடுத்தேன் வரிசைக்கு சாப்பிட்டுக்கிட்டே வந்தான் மதுரையிலேருந்து திருப்பத்தூர் போன உடனே குவுக்கு நீ மேலே வந்தி எடுத்தேன் இப்படி சாப்பிட்டா வந்தி எடுக்காம என்ன செய்யும் சம்பந்தம் இல்லாத சாப்பிட்டுட்டேன் ஒரு சாத்து அறிவு கட்டவனின் கோபம் வருது குருநாதருடையே குடிச்சுட்டார் பார்த்தார் நமச்சிவாயம் நீ இனிமே குரு நமச்சிவாயம் இருக்கிறதுனால இனிமே எனக்கு பேரு குகை நமச்சிவாயம் உனக்கு பேரு குரு நமச்சிவாயம் சிஷ்ய பிள்ளைய குருவாக்கி விட்டார் குரு குகைக்கு போயிட்டாரு ஒரு உரையிலே ரெண்டு வாழ் இருக்கப்படாது நம சிவாய சிதம்பரத்துக்கு போ நடராஜாவை பார் நமசிவாயன் திரும்பினார் குருநாதா உண்மையை விட்டுட்டு போக மாட்டேன் சிதம்பரத்துக்கு போ நடராஜா தெரிஞ்சா வந்திரு என் மகன் தெரிஞ்ச அங்கே இருக்கார் திருவண்ணாமலை எல்லைக்கு போறார் இந்த மலையை நிமிந்து பார்க்கிறார் இனிமே எப்ப பார்க்க போறேன் அந்த காலம் பாதயாத்திரங்க நடந்து போன காலம் இனிமே எப்ப இந்த மலையை பார்க்க போறேன் உண்ணாமலை தாயை எப்ப பார்க்க போறேன் அஞ்சு பக்கமும் அஞ்சு சிகரன் தெரியுது நமசிவாய்க்கோறேன் ஆதிவடிவான மலை அந்திருவர் தேடும் மலை சோதுமணி ஆடரவம் சூழும் தலைக்கும் மலை ஞான தவத்தினர் எங்கே இருந்தாலும் வா வா வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை இனிமே எப்ப பார்க்க போறேன் கண்ணீர் விட்டு அழுதார் பசிச்சுது உண்ணாமுலத்தாயே என்ன பசிச்ச அம்மா வேற சொல்லு கூப்பிடுவோமா அப்பா வேற சொல்லு கூப்பிடுவோமா அப்பாவே அம்மாவை தான் கூப்பிடுறாரு பசிச்சாக்க அப்படித்தானே உண்ணாமுல தாயே எது தாப்புல வந்துட்டா உண்ணாமுல தாயார் என்ன பசிக்குது சோறு எல்லாருக்கும் அற்புதமான சாப்பாடு போட்டா அவன் நினைச்சா சோறு போடலாம் அண்ண மூட்டிய தெய்வ மணிக்கையின் ஆனை காட்டில் அணனை விழுங்குவோம் பாரதி அண்ண தாய் தெய்வ மணிக்கையான் பாரதி அப்படியே சாப்பிட்டாரா உண்ணாமுலத்தாயே ஒரு வேண்டுகோள் என்னப்பா சொல்லு எனக்கு சோறு போட்ட மாதிரி இதை கேட்கிற அடியார்களுக்கெல்லாம் பசிக்காம எல்லா ஜென்மத்திலையும் நல்ல சோறு போடணும் தாயே நம்மளா இருந்தா கேப்போமா அழகான பாட்டு அண்ணாமலையார் ரகத்துக்கு இனியாளே அண்ணாமலையார் ரகம் வீட்டுக்கு இனியாள் மனத்துக்கு இனியாள் அண்ணா மலையார் அகத்துக்கு இனியாலே உண்ணா உமையாலே நன்னா நினைதோறும் போற்றி செய்யும் அடியார் வாழ்த்த மனைதோறும் சோறு கொண்டு வா மனை தோறும் சோறு கொண்டு வா எல்லா வீட்டிலையும் சோத்த கொண்டாந்து கொடு எனக்கு கொடுத்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் சோறு போடுதாயே அதனால தான் அவருக்கு அவ்வளவு பெருமை வந்துட்டார வந்துட்டார் சிதம்பரத்துக்கு வந்தா நடராஜா தெரியல நமசிவாய்த்தி தெரிகிறார் சிதம்பரத்தில் தங்கினார் கொஞ்ச நாள் ஆனதுக்கு திரும்ப திருவண்ணாமலைக்கு போய் குருநாதரை பார்த்திருக்கார் குருநாதர் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் அந்த தெரியுது பாரு ஒரு மலை அந்த மலைக்கு போகலாமா அது என்ன மலை திருவண்ணாமலையிலே பின்பக்கத்திலே ஆதி அருணாசலம் ஒண்ணு இருக்கு அடி அண்ணாமலைன்னு பேரு கிரிவலம் வர்றவங்களுக்கு தெரியும் அடி அண்ணாமலை அங்கதான் மாணிக்க வாசக இருந்தது திருகொம்பாவை பாடியது எல்லாம் அடியண்ணாமலைதான் அந்த அடியண்ணாமலையிலிருந்து நிமிர்ந்து பார்த்தா தூரத்திலே ஒரு மலை தெரியும் அந்த மலைக்கு பேரு தெரியுமா பர்வத பேரு காஞ்சி பரமாச்சாரியார் சொல்கிறார் அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை படிக்கொரு சிவலிங்கம் பர்வத மலைன்னார் ஒவ்வொரு படியும் சிவலிங்கமாம் பர்வத மலையிலே பர்வத மலை கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் மேலே ஏறணும் தொட்ட பாறை சதுரகிரி மலையை விட மோசமாக இருக்கும் சதுரகிரி மலையே நமக்கு எப்படின்னு தெரியும் பாறை எல்லாம் ஒழுங்கில்லை பாறைகளில் கால் வச்சு தான் பெரும்பகுதி போகணும் ஏறுறபோது கூட ஏறிடலாம் இறங்குற பொழுது காலு அந்த மலை இன்னும் மோசமான மலை பதிமூணு கிலோமீட்டர் மேலே ஏறுனா ஒரு பொட்ட பாறை ஒன்று அந்த பாறைக்கு எந்த பாடையும் கிடையாது பாறைக்கு மேலே கோயில் இருக்கு அற்புதமான சிவலிங்கம் அற்புதமான அம்பாள் முருகன் விநாயகர் சின்ன குகை மாதிரி தான் அவ்வளவு அழகா இருக்கு இந்த பாடையில் எப்படி சார் ஏறுறது கடப்பாடையை ஊனி வச்சிருக்கான் அங்கங்க ஒரு நாலஞ்சு கடப்பாறை குனி வச்சிருக்கான் இந்த கடப்பாறையை பிடிச்சுக்கிட்டு உடம்ப முன்னுக்கு தள்ளி ஏத்தணும் இதுக்கு பேரு கடப்பாறை படின்னு பேரு நமக்கு சாதாரண படிகளையே ஏற மாட்டல கடப்பாறையை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறணும் நான் மூணு முறை போயிட்டு வந்தேன் கடப்பாறையை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறுறான் கொஞ்சம் சிரமந்தான் ஆனால் யாரும் விழுந்ததா சரித்திரம் கிடையாது அவனெல்லாம் கூட்டிக்கிட்டு போறான் நீங்களா ஏறுறிங்க எல்லாம் பாரத்தை போட்டணும் பகவானே காப்பாத்து அவ்வளவுதான் ஏறி மேலே போனீங்கன்னா அடுத்த தண்டவாளப்படிங்கிறான் தண்டவாளப்படி தெரியுமா ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு நடுவில் அதில் பாடலாம் அதுல ஒரு படி போட்டு வச்சிருக்கேன் அந்த படியில போகணும் படி என்னமோ ஆச்சுன்னா நாலாயிரம் அடி கீழே விழுவான் அவ்வளவுதான் கொஞ்சம் கண்பனை பண்ணுங்க அதுக்கு பேரு தண்டவாளப்படி அதுவும் தாண்டி மேலே போனா ஏடிப்படி இப்படி ஏறுது மலைகளை செங்குத்தா ஏறுது அந்த படி அதுவும் தாண்டி மேலே போனா ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் பள்ளம் சின்ன இடம் சாஞ்சபடி போகணும் அந்த பக்கம் சாஞ்சா மலை முட்டும் இந்த பக்கம் சாஞ்சா கீழே விழுந்துடுவோம் இதுக்கு ஆகாசப்படின்னு பேர் வைக்கிறான் ஒழுங்கா இவ்வளவு ஏறி மேல போனோம் அற்புதமான சிவபெருமான் ஆறு கிடையாது இருந்தார் இப்ப அவரும் இல்லைங்கிறாங்க நாங்க ஒரு பதினஞ்சு பேர் போனோம் ஒண்ணும் கிடையாது மேல இவரை இங்க இருந்து பானை பாட்டில் தண்ணி கொண்டுகிட்டு போனோம் அதுதான் அவருக்கு அபிஷேகம் பால் தேன் இளநீர் முடிஞ்சத தூக்கிட்டு போறோம் பன்னீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு முழுக்க அவரை பார்த்து ராத்திரி முழுக்க அங்கே படுத்துட்டோம் எங்க படுத்தங்கிறீங்க சிவபெருமானுக்கு முன்னால படுத்து கிடக்கிறான் சிவலிங்கம் அப்படி அம்பா பக்கத்துல பிள்ளையார் முருகன் நாங்க பதினஞ்சு பேர் தரையில துண்ட விரிச்சு படுத்துட்டோம் சிவா திருச்சிற்றம்பலம் தலைமாட்டை தூக்கி பார்த்தா சிவலிங்கம் தெரியும் எப்படியாவது படுக்க முடியுமா அப்படியெல்லாம் அவன் திருவடியில தலையை வச்சு சந்தோஷமா படுத்தான் அழுப்புனால தூக்கம் அல்ல அவன் கருணையினால தூக்கம் வந்துச்சு முக்கியமான செய்தி சொல்றேன் ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் எங்க இருந்தோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது எங்க இருந்தோ வேலை ஒளி கேட்குது ரொம்ப இனிமையான ஒளி மென்மையான ஒளி உடுக்கு சத்தம் கேட்குது எங்க இருந்து கேட்குது நான் முடிச்சுக்கிட்டேன் எனக்கு பிரமையோன்னு ஒரு நினைப்பு நம்ம மனசுதான் இப்படி சொல்லுதோ ஒருவேளை இப்படி நினைச்சோமோ தெரியலையே என் பக்கத்துல ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் படுத்திருந்தார் எழுப்புனே உங்களுக்கு கேக்குதா ஆமா சார் கேட்குதுன்னா அவ்வளவுதான் நாலஞ்சு பேர் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான் ராத்திரி ஒரு மணி நேரத்துக்கு இன்னொலிகள் கேட்கின்றன தேவர்கள் வழிபாடுங்கிறான் ஒரு தூணை பார்த்தா ஜடாமுடியோட ஒருத்தர் எந்திரிச்சு போறாப்புல இருக்கு அவ்வளவுதான் வரைஞ்சிட்டார் பின்பக்கம் தெரியுது ஜட தெரியுது வேற ஒன்னும் தெரியல மறைஞ்சிட்ட உட்கார்ந்துட்டா ராத்திரி போராம்பரம் திரும்ப இறங்கணும் மறந்துடாதீங்க ஏறினா இறங்கணும் அது பர்வத இப்ப நம்ம கதைக்கு போவோம் குரு நமச்சிவாயரும் குகை நமச்சிவாயரும் பர்வத போனார்கள் எங்க இருந்து திருவண்ணாமலையிலிருந்து அது எங்கே இருக்கு முதல்ல திருவண்ணாமலை எங்கே இருக்கு சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது நாகசுப்ரமணிய ஐயா சொன்னார் நீங்கள் ஊரு சொல்றீங்க அது எப்படி போறதுன்னு சொல்லுங்கன்னார் மதுரையிலேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து விழுப்புரம் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை ஒரு விழுப்புரம் எல்லாம் போக வேண்டாம் சார்னா உளுந்தூர் பேட்டை போன திருக்கோயிலூர் திருவண்ணாமலை அப்படி ஒரு பாதை உண்டு இல்ல ஊரை சுத்தனும்னா வேலூர் போயிட்டு திருவண்ணாமலைக்கு வரலாம் சின்னக்காரங்க அது அவங்க சௌரியம் திருவண்ணாமலையில இருந்து போலூர் போற பாதையில பருவத கீழே ஒரு சுவாமியுடைய ஒரு ஆசிரமம் இருக்கு அங்கிருந்து மலை ஏறணும் ரெண்டு பாதை ஒரு பாதை கஷ்டமா இருக்கும் ஒரு பாதை கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் இந்த ஜோசியர்கிட்ட ஒத்தம் போய் கையை காமிச்சானா ஜோசியர் சொன்னாரா இன்னும் ஆறு மாத்தி இருக்கும்னாராம் அப்புறம் நானா அப்புறம் சிரமம் பழகி போயிடும் நானா அது மாதிரி முதல்ல ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் ஏறவது பழகி போயிரும் பதிமூணு கிலோமீட்டர் நம்ம கூட ஒரு நாய் வந்துகிட்டே இருக்கு அந்த கடப்பாறை படை வரைக்கும் வந்து நிக்குது எங்களுக்கு ஆச்சரிய யாரோ சித்தர்கள் பிறந்து அங்க சித்திக்கிட்டு இருக்கான் ஆச்சரியமா இருக்கும் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு நிக்க ஒண்ணும் குரு நமச்சிவாயங்கிற சிஷ்ய பிள்ளையும் பரப்புட்டு போனாங்க இந்த கடப்பாறை படிக்கு கீழே நிக்கிறாங்க அங்க ஒரு பக்கத்திலே சுரங்கம் மாதிரி இறங்குது நான் ஒரு பதினெட்டு படி இறங்கி பார்த்தேன் அதுக்கப்புறம் பயமா இருக்கு உள்ள ஒரே காடா இருக்கு வாழத்தோப்பு இருக்கு உள்ள என்ன இருக்கோ என்னவோ வேணாம் பான்ட்டு திரும்பி ஏறிட்டேன் ஒரு பதினெட்டு படி இறங்கி போகலாம் அதுக்கப்புறம் கீழே ஒரே சோலை அந்த இடத்துக்கு இந்த ரெண்டு பேரும் இறங்கி இருக்காங்க இறங்கின உடனே இந்த குருநாதர் என்ன சொல்லியிருக்கார் சிஷ்ய பிள்ளை நமசிவாயத்தை பார்த்து நமசிவாயம் பையில அரிசி வச்சிருக்கிறியா இருக்கு இந்த சுனையில தண்ணி இருக்கு எடு கொஞ்சம் சாதம் ஆக்கு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் நான் இந்த போய் இந்த பக்கத்தை ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துடுறேன் குருநாதர் புறப்பட்டார் நம்ம சிஷ்ய பிள்ளை நம சிவாயம் ஒரு சக்தி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த சுன தண்ணீரை ஊற்றினார் சா அதை வேக வச்சார் ஏதோ அங்கே கிடச்சதை வச்சு நெருப்பை உண்டாக்கி வேக வச்சுட்டார் தண்ணி கொதிச்ச உடனே அரிசியை போடணும் போட்டார் அரிசி வெந்துகிட்டு இருக்க போது கிண்டி விடணும் கிண்டி விடுறதுக்கு கையில அகப்ப கிடையாது ஒண்ணும் இல்லை என்ன செய்யறது ஒரு மரத்தில் இந்த மேலே பார்த்தார் நீளத்துக்கு ஒரு குச்சி தொங்குனுச்சு அந்த குச்சியை ஒடிச்சார் மடிச்சார் ஒடிச்சு அதை வச்சு கிண்டார் கிண்டுனா சாதம் பூரா பச்சை வச்சையா போச்சு பச்சை கலர்ல சாதம்னா எப்படி இருக்கும் கேரளா பக்கம் போனா சிவப்பு கலர்ல சாதம் சாப்பிடலாம் தெரியல பச்சை கலர்ல சாதம் ஆகா கெட்டு போச்சு இந்த பச்சை இதுல சேர்ந்திருச்சு குருநாதருக்கு இதை கொடுக்கப்படாது அப்படின்னுட்டு தான் சாப்பிட்டு விட்டார் எல்லாத்தையும் இருக்கிற அரிசி கொஞ்சம் இவருக்கும் வேணும் குருநாதருக்கும் வேணும் தான் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குருநாதர் வந்து பார்த்தா நமசிவாயத்தை காணும் ஒரு பதினெட்டு வயசு இளைஞன் நிக்கிறான் என்ன பார்த்தார் குருநாதா நான் தான் அமைச்சி என்னடா அப்பவே உனக்கு அறுபத்தஞ்சு வயசு இப்ப பதினெட்டு வயசா எப்படி குருநாதா எனக்கும் புரியல என்னடா செஞ்ச அந்த குச்சியை எடுத்து போட்டு கிண்டு ஆகா அது உயர்ந்த மூலிகை அந்த குச்சி எங்கே இருக்கு தேடுறா நானும் சாப்பிடுறேன் எங்க இளம திரும்பணும்னு யாருக்கு ஆசை இருக்காது இப்ப என்ன பார்த்து ஒருத்தர் சார் நீங்க பத்தொன்பது வயசு ஆகணுமா அவர் காலில் விழுந்து ஆமாம்பேன் இளம திரும்பாதில்ல இளம திரும்பணும்னு ஆசை இருக்கா இல்லையா தேடி தேடி பார்த்தாங்க அந்த குச்சியை காணான் அதை வேடிக்கையை பாருங்க பகவான் காமிச்சான் பார்க்க முடியும் அவன் காமிக்கலன்னா மூலிகையோ நல்ல சொற்பொழியோ உங்களால கேட்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது அதுக்கெல்லாம் தலையழுத்து வேணும் தலையெழுத்து இல்லைன்னா கோடு தொகுத்தார்க்கும் துய்தல் திரும்பினார்மசிவாய வாய்க்குல வரலை விட்டு வாந்தி எடுப்பு வாந்தி அடிச்சால் குருநாதர் வாங்கி குடிச்சு விட்டார் கணக்கு தீண்டு போச்சரா புரியுதா உங்களுக்கு எல்லாம் முதல்ல அவர் எச்சில இவர் சாப்பிட்டார்ல குருநாதருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த பொழுது கால்படாத இடத்துல கொட்டுன்னு சொன்ன உடனே குருநாதருடைய எச்சில் வாந்தி எடுத்தத சிஷ்ய பிள்ளை சாப்பிட்டார்ல இப்ப சிஷ்ய பிள்ளை வாந்தி எடுத்ததை குருநாதர் சாப்பிட்டார் கணக்கு முடிஞ்சு போச்சுன்னார் அவருக்கும் பதினெட்டு வயசு எல்லாம் எங்க திருவண்ணாமலையில பருவதமலை திருவண்ணாமலை நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை போய் பார்க்க வேண்டாம் நம்ம இப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் திருவண்ணாமலை நினைப்புக்கு தங்க மதிப்பு கோவிலுக்குள்ள போய் ஆண்டவனத்தை எதையாவது நினைச்சா அன்னைக்கு கோயிலுக்கு போனது வேஸ்ட் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு கடவுளை நினைச்சா அன்னைக்கு கோயிலுக்கு போகாம இருந்ததே நல்லது கடவுளை நினைக்கிறான்ல பழனிக்கு பாத யாத்திரை போற பொழுது என் கூட ஒரு முப்பது நாற்பது பேர் ஒன்னா வருவாங்க பேசிக்கிட்டு வருவேன் அன்னைக்குதான் முதலாளியை திட்டுவேன் ஆபிசரை திட்டுவேன் பேங்க்ல வேலை பார்க்கற பேங்க் மேனேஜரை வசதியா திட்டுவேன் கொண்டாட்டிய திட்ட முடியாதுவன் திரும்பி பார்த்துட்டு அப்ப திட்டுவேன் யோசிச்சு பாருங்க இதுக்கா பழனிக்கு பாத போறோம் இது நிம்மதியா வீட்டில் உட்காந்து இருக்கலாமே பழனிக்கு பாத யாத்திரை போறதுங்கிறது நடந்து செய்யக்கூடிய தவம் இருந்து செய்கிற தவம் மாதிரி இது நடந்து செய்கிற தவம் முடிவனை தவிர வேற சிந்தனை இருக்கப்படாது கூடிய வரைக்கும் சிந்தனை அங்கே இருக்கணும் அப்படி இப்படி கொஞ்சம் மாறலாம் மனுஷன் தானே சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷம் ஏற மட்டில் தவமுடைய தியானம் வைக்க அறியாத சடக மூட மட்டி பவையிலே ஜனித்த தமியன் முடியால் மயக்கம் உருவேனோ சுவாமி ிநாதம் நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை நம்ம இங்கிருந்து அண்ணாமலையாரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உன்னிணர் தங்கெல்லாம் முத்தி நல்கும் கந்தபுராணம் உண் நினைத்தி விட்டார் சுருங்க சொல்லு அருணகிரிநாத சுவாமிகள் அவதாரம் பண்ண திருத்தலம் திருவண்ணாமலை அவதாரம் பண்ணனார் தலையெழுத்து தப்பான பாதைகளை எல்லாம் போயிட்டார் ஒன்றும் புரியல கடவுளப்பத்தின சிந்தனை இல்லை அந்த வீடு இந்த வீடு எந்த பொண்ணும் நல்லா இருக்கோ அவ பின்னால போறது அப்படின்னு வாழ்க்கை போய்விட்டது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் இரண்டு நாளைக்கு எனக்கு புத்தி வந்துச்சுன்னாராம் ஆமாம் புத்தி கடைசியாகத்தான் வந்துச்சு அவருக்கு எங்கெங்கேயோ சுத்தி கடைசியாகத்தான் அர்த்தமுள்ள இந்து எழுதினார் அது வரைக்கும் அர்த்தம்லாதான் அதுக்கப்புறம் யானை விழும் பல்லம் இந்த காமம்ங்கிறது யானையே விழுந்திரு நான் எம்மாத்திரம் எங்கெங்கயோ போனார் சுத்தினார் உடம்பு கெட்டு போச்சு ஆசை குறைய மாட்டேங்குது வாழ்க்கை வெறுத்து போச்சு அவர்களுடைய சகோதரி ரொம்ப திட்டிவிட்டா ஒண்ணும் புரியல திருவண்ணாமலையில ஏறுனார் கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து சாகரதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார் மேல ஏறினார் குதிச்சார் தாங்கி கொண்டான் ஏன் இவர் திருப்புகள் பாடணுமே திருப்புகள் சபையர் திருப்புகள் சாமியையர் உண்டாக்கணுமே நம்ம உட்கார்ந்து கதை கேட்கணுமே முருகப்பெருமான் அவரை தாண்டலை நம்மளையெல்லாம் தாங்கி கொண்டான் கையில தாங்கி இந்த காட்சி தான் திருப்புகழ் ஐயருக்கு கனவுலே கிடைத்த காட்சி அதை அடுத்தப்பல சொல்றேன் முருகப்பெருமான் தாங்கி கொண்டான் பாடு பாடு பாடு முருகப்பெருமான் முத்து மாறி இருக்கிறான் அவனுக்கு முத்தையான்னு பேரு முத்தை தருவத்தி முத்தி முப்பத்துல தத்தி தொடு ஒற்றை கெரி மத்தை பொறுதொரு வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்கத்தை கடவிய பட்சை புயல் மச்ச தகபொருள் பட்சத்தொடு அச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தைய ஒத்தப்படிவுட்ட பயிரவர் முதுகூகை கொட்டு நட்பட்ட உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொரவல குத்துப்பட ஒத்து பெருந்து புண்ணியமா அப்படி கொட்டுவார் அதெல்லாம் கொடுத்து வைக்கம் சொல்ல நேரம் இல்லை அந்த பாட்டு மயில பாடல சேவல பாடல இந்த பாட்டில் வேலை பாடலை ஏதோ வேகமா வந்துச்சு பெருமாளை பாடினார் முருகனை பாடினார் தெய்வ யானைய பாடினார் பக்தர்களை பாடினார் கிருஷ்ண பரமாத்மாவின் சிறப்பை பாடினார் சிவபெருமான பாடினார் பாட்டை முடிச்சுக்கிட்டார் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார் பல ஆண்டுகள் தியானம் தியானம் முடிஞ்ச பொழுது பிள்ளையார் காட்சி கொடுத்தார் மறக்கப்படாது செங்கல்வராயும் மயில பாடு நீபக்குவலர்த்தொடையும் மாலையப்பாடு பக்குவல்தொடையும் உருவ விட்டு அருள்கை வடிவேலும் வேலைப்பாடு மதிக்கவரு குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் காப்பாற்றக்கூடிய சிற்றடிய பாடு பகைவர்களோட சண்டம் ஓடக்கூடிய முற்றிய பன்னிரண்டு தோழப்பாடு அற்புதமான வாக்குருவடி மதிக்க முரட்சை தரு சிற்றையும் முற்றிய பன்னிருதோளும் செய்ய செய்யினா வயல் பதியினா ஊர் செய்பதினா வயலூர் வயலூரை வச்சுப்பாடு வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவேனு எனக்கு எப்படி அருள் பண்ணியே பெருமானு யாரை பார்த்து பிள்ளையாரை பார்த்து பாடுறார் செப்பென எனக்கு அருளகை மரவேனு அப்பொழுதார் என்னென்ன சாப்பிட்றார் இருபத்தோரு வகை பலகாரம் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறி அவல் துவடை இளநீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசிபிட்டு வெள்ளரிப்பலம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கவடி சிற்கடலை பட்சணம் என கொள் ஒரு விக்கின சமர்த்தனும் அருளாளி வெப்ப குடி லச்சில விற்பரமரப்பரள் வித்தக பெருமாளே பிள்ளையார்கள் சேவலப்பாடு மயில பாடு சிற்றடிய பாடு முற்றிய தோளப்பாடு வயலூரப்பாடு அப்புறம் திருப்புகள் ஆரம்பிச்சது ஊரூரா போறார் திருச்செந்தூருக்கு போறார் எம்பெருமான் நடன காட்சிய காமிச்சா நடராஜா மாதிரி பெருமான் ஆடக்கூடிய ஆட்டம் திருச்செந்தூர் தந்தையணிவண்டி தங்கையும் தங்கள் சிலம்புடன் கொஞ்ச வேனின் தந்தையினை முன்பறிந்தின் பகு கொண்டு சந்தோட அணிந்தனின் ரண்பு போல கண்டுரடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்ச மலர் சங்கையும் சிந்து வேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர்தன் முன் சந்தியாவோ அடுத்தவரி நடனம் கொழுந்தே நடனங்கொழு நடிக போறார் பெருமான் ஒரு ஜபமால கொடுத்தார் வச்சுக்கோ ஜபமாலையை போட்டு ஜபம் பண்ணை பட்டு அறியாதவன் ஜரி குறியாதே உபதேச பொருளாலே உன்னை நான் நினைந்த பெறுவேனோ இமமா முகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்குருநாதா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளை அற்புதமான வாக்கு இதெல்லாம் அர்த்தம் சொல்லணும் முடியலை நேரம் இல்லை அதை தாண்டி திருத்தணிக்கு வந்துட்டார் ஊரூரா பாடிக்கிட்டே போறார் பதினாறாயிரம் திருப்புகள் ஒரு ஆசை என்ன ஆசை திருஞான சம்பந்தர் மாதிரி பாடணும் புமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதனக்கு அருள்வாயே சமரில் எதிர்த்து விட்டு அருள்வோனே நமசிவைய பொருளோனே ரசதகிரி பெருமானே ரசதகிரி வெள்ளியங்கிரி வெள்ளிமலை அங்க போய் கேட்கிறார் திருஞான சம்பந்தர் மாதிரி பாடணும் கடவுளே அப்படின்னு கேட்கிறாரு திருத்தணிக்கு போயிட்டாரு அப்படி பாடிக்கிட்டு போறார் அருணகிரிநாதர் பின்னால ஒரு கூட்டம் வருது தடையா இருக்கிறப்பாமி பாட்டு வந்து முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு விழுந்துருச்சு திருப்புகள் நெருப்பு படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் அந்த பசங்க பூரா எரிஞ்சு போயிட்டான் இருந்த இடத்துல ஒவ்வொரு சாம்பல் கூடு கிடக்கும் எல்லாம் காலில் வந்து விழுந்தாங்க சாமி சின்ன பிள்ளைங்க தெரியாம பண்ணிபிடிச்சது என்ன பண்றது பாட்டு வந்துருச்சு காப்பாத்திங்க சாமி பக்கத்தில் வந்து நிற்கிறார் நினைத்ததும் அழிக்கும் அடுத்த பிறவி வராது நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும் திருப்புகள் நெருப்பையும் எரிக்கும் நெருப்பை நெருப்பே எரிஞ்சு காசி பின்னால ஒரு நாள் வச்சிருக்கேன் மரணத்துக்கு மரணம் கொடுக்கக்கூடிய இடம் காசி காலனுக்கு காலன் சிவபெருமான் மரணமே கிடையாத இடம் காசி அது ஒரு நாள் சொல்ல போறேன் அது மாதிரி இப்போ நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமித் தகுத்தகு தகுத்தன் தனவேரி தடுத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடச்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி தினக்கிரி குரப்பெண் தனத்தொடு சுகித்தெண் இருக்கும் பெருமாளே பிள்ளைகளுக்கு நாக்கில் பேச்சு வராமல் திக்கல் வரும் பாருங்க அப்போ திருப்புகளை படிக்க சொல்லுங்க திக்கலெல்லாம் வராது சுத்தமாக பாட்டு வரும் வாயார பாடணும் அங்கிட்ட எல்லாம் பார்க்க நம்ம பாடுறது ராகம் சரியோ தப்போ நினைக்கப்படாது நம்ம பாடுறது தான் ராகம் கேட்க வேண்டியது முருகப்பெருமான் தலையெழுத்து நான் என்ன பண்ணுறது சினத்தவர் முடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய பாட்டு நேரம் கிடையாது எல்லாம் பாடினாரா பாடிவிட்டு திருவண்ணாமலை கிட்ட வர்ற பொழுது எதிர்த்தாப்புல ஒருத்தர் வாரார் புள்ளிபுத்தூர் ஆழ்வார் அவரும் இந்த புரட்டி மாதிரி ஒன்னு வச்சிருக்கார் இவ்வளவு நீளம் இரும்பல ஒவ்வொருத்தட்டையும் போவாராம் நாம் பாடுற பாட்டுக்கு நீ அர்த்தம் சொல்லு நீ பாடுற பாட்டுக்கு நான் அர்த்தம் சொல்றேன் உன் பாட்டுக்கு நான் அர்த்தம் சொல்ல முடியல இந்த துரட்டிய வச்சு என் காதை அறுத்துபடு எப்படி இருக்கு என்னுடைய பாட்டுக்கு நீ அர்த்தம் சொல்ல முடியல உன் காதை அறுத்து விடுறேன் நம பார்வதி பதையே அரகரை மகாதேவா திருவண்ணாமலை நினைக்க முத்தி இன்னும் பாருங்க அதனால அடியாறு வந்தார் ஆண்டவன் வர்றார் நீங்க கோவிலுக்கு போவன்தான் உங்களை தேடி கடவுள் வந்துகிட்டு நம்ம இருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு காட்சி விநாயக பெருமான் முருகப்பெருமான் சண்டீசர் அடுத்தாப்புல சொக்கலிங்கம் மீனாட்சி எல்லாம் வரப்போறாங்க இதை ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நேரம் நமக்கெல்லாம் வாய்க்காது நம்ம இருக்கிற இடத்துக்கு கடவுள் வரார் அதான் நம்ம இந்து உங்கள் வீட்டு வாசப்படிகளில் வந்து பகவான் கதவை தற்றான் திறந்து வை அப்படின்னது தான் நம்ம இந்து மதம் அது மாதிரி இன்னைக்கு இந்த பெருமானுடைய காட்சி நம்ம எல்லாரும் கோவிலுக்குள்ள நிச்சயமா போய் கும்பிட போறதில்லை அதனால பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆழ்வார் அங்கே இருந்து வர்றார் கையிலே துரட்டு மாதிரி ஒன்று வச்சிருக்கார் புலவர்களுக்குள்ள போட்டி அருணகிரி நாகர் இங்கிருந்து போறார் நிறுத்தி விட்டார் என்னுடைய பாட்டுக்கு அவர் பொருள் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாவிட்டால் அவர் காதல துரட்டிய போட்டு அறுத்தப்படுவேன் அவர் பாட்டுக்கு நான் சொல்றேன் பொருள் முதல்ல அவர் பாடட்டும் நான் சொல்றேன் நான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அருணகிரிநாதர் வேணான்னு பார்த்தார் வலி இல்லை வலிய வந்தாச்சே சரி நான் பாடுறேன் பாட ஆரம்பிச்சார் கந்தர் அந்தாதி வடக்குன்னு ஒரு பாவகை சம்பந்த சுவாமிகள் ஆரம்பிச்சு கொடுத்தது திருஞான சம்பந்தர் ஆரம்பித்தது எமகம் வடக்கு திரிவெல்லாம் ஏழாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் அவர் ஆரம்பிச்சு கொடுத்தது அப்படி பாட்டு பாடினார் ஐம்பத்தி பாட்டு வரைக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டார் ஐம்பத்தி நாலாவது பாட்டு வந்தது அர்த்தம் புனிபடல எல்லாம் தகர ஒற்று தீ தா இப்படியே வார்த்தை ஒரு பாட்டு தினை வேத்தி பக்தி என்ன புரிஞ்சுது என்னமோ திணை திணை திணை அதான் புரிஞ்சுது கடுமையான பாட்டு பிரிச்சு பொருள் சொல்ல வேண்டும் ஆரம்பிச்சிட்டாரு அவரு தடுமாறி போனார் பொருள் புரியலை நீ சும்மா பேசுற இந்த பாட்டுக்கு பொருளே கிடையாது அருணகிரிநாத சுவாமிகள் அந்த பாட்டுக்கு விளக்கம் பிரிச்சு பிரிச்சு அழகா சொல்லிவிட்டார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒத்துக்கிட்டார் அதான் பழைய காலம் ஒத்துக்குவாங்க ஒத்துக்கிட்டார் கையில கொடுத்தார் என் காதை அறுத்து அருணகிரிநாத சுவாமி சொன்னார் இருக்கிற காதை கடவுளுடைய திருநாமத்தை கேட்க பயன்படுத்தணுமே தவிர அதை அறுக்கிறது பழக்கம் இந்தாங்க வச்சுக்கிடுங்க இனிமே யார்கிட்டையும் இப்படி எல்லாம் செய்யாதீங்க இந்த வெள்ளி ஆழ்வாரா வேற வெள்ளி ஆழ்வாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த பேரு ஒன்னா போனதை கண்டு பல எப்படி வந்தாலும் சொல்ல வாய்ப்பு எப்படியோ அதை தாண்டி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் அருணகிரிநாத சுவாமி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் ராஜா இவர மரியாதையோட வரவேற்கிறான் ராஜாவுக்கு பக்கத்திலே சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் அதன் காளி உபாசகன் பராசக்திய உபாசனை பண்றவன் உபாசனை பண்ணனா தெய்வம் முன்னால வரும் நம்ம ஊர்ல பல பேர் அப்படி இருக்கிறாங்க திருவண்ணாமலையிலேயே ஒருத்தர் இருக்கார் உபாசனாமூர்த்தியினுடைய கருணையினாலே நம்ம முழிச்சு பார்த்து பழிச்சுன்னு சொல்லுவார் குருசாமி முதலியார்னு ஒரு டாக்டர் இருந்தார் சென்னையில புகழ்பெற்ற டாக்டர் ஆசா ஞான சம்பந்த ஐயாவுடைய அப்பாவை கூட்டிக்கிட்டு போனாங்க அவர்கிட்ட அவரு பெருஞ்சல் வழக்கனார் சரவண முதலியார் சேக்கிளார் பெரிய புராணத்தை அப்படி சொல்லக்கூடிய பெரிய தமிழ் பேராசிரியர் அவருக்கு உடம்பு சரியில்லை குருசாமி முதலியார் டாக்டர் காலம்பட குளிச்சு பூஜையை முடிச்சுட்டு வந்து நிற்கிறார் வாசக்கதவு திறக்குது உடம்புல கட்டுக்கட்டா விபூதி பூசிக்கிட்டு டாக்டர் வந்து நிற்கிறார் ஆசா ஞான சம்பந்தம் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் முன்னால் நிறுத்தினார் இப்படி பார்த்தார் ஒரு நிமிஷம் தான் பார்த்தாரு ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் அவருக்கு வேண்டியதை கொடுங்கோ இதுக்கு வைத்தியம் இல்லைன்ட்டு போயிட்டார் உபாசனை கையை புடிக்கலாயிரம் ரூபாய்க்கு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் செலவழிச்சிருப்போம் அந்த வைத்தியம் பண்ணு இந்த வைத்தியம் பண்ணு அது இன்னத்துல போய் எக்ஸ்ரேடு என்ன அந்த இடம் தான் நமக்கு வேண்டிய இடம் நான் அதுக்கு மேல அதிகமா ஒன்னும் சொல்ல கூடாது நம்ம காலம் அப்படி சுத்தமா போச்சு வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது அப்படி உபாசனை சம்பந்தாண்டானுக்கு காலி உபாசனை அருணகிரிநாத சுவாமிகள் முருகனுடைய பக்தர் அங்க போனார் ராஜாட்ட நம்ம புகழும் பெருமையும் இவருக்கு முன்னால் ஒடுங்கு போய்விட்டது அதனால காலி கூப்பிட்டே வந்துடுவான் முருகன் பெறுவான் கூப்பிட்டு வருவாரான் யோசிக்கணும் ராஜா சொல்ல ஒன்னும் பண்ண முடியாது அந்த காலத்துல எங்க திருவண்ணாமல கோயில் எந்த இடம் பாதாளலிங்கத்துக்கு பக்கத்துல இடது பக்கம் இது வலது பக்கம் வலி பக்கத்தில் ஒரு தோல் தோனுக்கு முன்னாலு காலித்தாருக்கும் தெரியல இப்ப நான் பேசிட்டே இருக்கேன் முருகன் நிக்கிறார் சொல்றேன் வச்சுங்க நீ என்ன நினைப்பீட்டை கால் வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு எனக்கு மாட்டும் தான் முடியல ஏன் ஆனவான் பொறாம அத எப்படி காட்சி கொடுப்பா ஏன் காட்சி கொடுத்தா இவர் உபாசனை பண்ணா காட்சி கொடுக்கணும் அதுக்காக காட்சி கொடுத்தா முடிஞ்சு போச்சு அருவியுடுநாத சுவாமி ஆடிக்கிட்டே வரணும் தன்னை மறந்து ஆடுவாங்க பழனிக்கு பாத யாத்திரை போறவங்களும் சரி காவலில் எடுக்கிறவங்களும் சரி தன்னை மறந்து ஆடுவாங்க பெரியாடு பெரிய உத்தியோகத்தில் ஏற்பாடு தன்னை மறந்து ஆடுவாரு இவர் பாட ஆரம்பிச்சாரு மதுரவாணி தானாட சரஸ்வதி மதுரில் வேதனாராட்மா மரபு வாண ஓராட தேவர்கள் மனச மாணியாராட மகாலட்சுமி மிதிய மாமனாராட பொருமாள் மனச மாமியார மனசம்மா தாமரப்போ மனச மாணியாரி வரவேணும் அந்த காட்சி கொடுத்துட்டார் கம்பத்தில் அந்த தூக்கு கம்பம் பேரு அவருக்கு கம்பத்து இழலனார் பேரு கம்பம் எங்க இருக்குன்னா தேவிக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லப்படாது அந்த பாட்டை தனியா தந்து பாடி பாருங்க உங்களுக்கே ஆடணும் போல தோணும் ஒன்னும் தப்பு இல்லை சும்மா ஆடிங்க என்ன தப்பு முருகன் நினைச்சு ஆடாமல் இருந்த முருகனை நினைச்சு ஆடுவது தப்பே கிடையாது அற்புதமான காட்சி அவளுக்கு தாண்ட முடியல நம்ம எதிர்த்து எதிர்ப்புகள் உழத்தப்பட்டு விட்டது ராஜாவுக்கு கண்தார் போச்சு இந்த கண்பார் அமைஞ்சோம்னா பாரிஜாத பூ அங்க இருக்கு தேவ லோகத்தில் இருக்கு யாரு கொண்டு வர்றது அன்புநாத சுவாமி தான் முருகனே கொண்டாட பூ கொண்டாட முடியாது அது சொன்ன வடிவத்தை எடுத்து தன் உடம்பு இல்லாமலை தாண்டி போய் பாரிஜாத பூவை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து பார்க்கிறார் உடம்ப காண பாரிஜாத பூவை கொடுத்தார் கோபுரத்து மேலே ஏறுனார் உருவப்பெருமானை நினைத்தார் அனுபூதி கிழியால் இருந்து பாடினார் கிளி படைந்து போனது முருகன் தாய் நேர் கொண்டது திருப்புழை சபையிலே பூஜையில இருக்கிற முருகனுடைய திருமணியர் ஆணி பௌர்ணமி திருவண்ணாமலை திருப்புழை சுவாமி ஐயர்கள் திருவண்ணாமலையில போய் பிரசன்னம் பண்றார் ராமநாதபுரம் பக்கத்தில் தோன்றி திருப்புழலை பாடம் பண்ணி அந்த காட்சியை பெற்றுநாத ஐயர் சாமி ஐயர் பின்னால வச்ச பேரு அவருக்கு பேரு லோகநாதன் லோகநாதன் பேரனுக்கு பேரு லோகநாதன் அவருக்கு பேர் எப்படி வச்சாங்க திருக்குனி சிறிய பெரிய ஒரு புயலே மொழி தனியில் அருமையினில் அருங்கையுடன் உடல் வளர ஆழ்மூலமாக இப்படியே போயுமா இறகும் வகை பரமசுகம் மசுகன் அதனை அருண் இடை மருதி ஏக நாயகாஜக இமையவர் பெருமாளே உன்னேறு நான் நான் வேறோம் நீ வேறோம் இருக்க கூடாது இருகும் பகை பரமசுகன் அதனை அருண் இடை மருதி ஏக நாயகாஜகா அந்த பேர் அவருக்கு வந்து வாச்சு மோகநாதையர் திருப்பூர் சபையின் இவர் அப்படியே திரும்பி பார்க்கிறார் என் பேர் மல்லையதாஸ் பாகவகர் ஊரு காந்தால நல்லூர் அந்த ஒரு முருகன் கோயில் கட்ட ஆரம்பிச்சேன் வேலை பாதையில் நிக்கிது பணம் கிடைக்கல ஒரு விபூதிரு காரக்குடி அந்த பக்கத்தில் எல்லாம் போயிச்சேதம் வரும் முருகன் காப்பாற்றுவான் இந்தா விபூதி பை வாங்கிக்கிட்டு மல்லூருக்கு போனார் பணம் நிறைய வசூலானு முருகன் கோயில் கப்பினார்ந்திருபானந்தவாடியாருடைய அண்ணன் இருத்தர் மேல ஏறி எல்லாருக்கும் காப்பி கொடுக்க போனார் கோபுரத்தில் இருந்து விழுந்துட்டார் மூச்சு பேச்செல்லாம் அப்படி கிடைக்கிறது உடம்பு புறமுட்டு போறார் மண்டலதாஸ் பாகவதர் பிரசங்கத்தில் கொடுக்கிற பணத்தை வச்சு திருப்பணி செய்தி தெரிஞ்சவுடனே ஓடி வந்து பார்க்கிறார் பிள்ளை அன்னைக்கே சாமி சொன்னார் ஒரு உயிர்ச்சி அதன் வரும் முருகன் காப்பாற்றுவான் விபூதி கொஞ்சம் எடுத்தார் விபூதியை தேய்ச்சார் காலனார் என்படும் தூதர்வாசன் கொடன் காலினார் தந்தடன் கொடுபோக காதலார் நண்பரும் தாயராரும் சுடும் காணமே பின்தொடரும் தளராமல் சூழனால் தண்டு செஞ்சேவல் போன்றனும் சூடு தோறுந்தனும் திருமாவும் தூய தாய் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகமே கொண்ட வரவேணும் நான் இறந்து போற பொழுது மகிழ்வாகனத்தில நீ வரவேணும் என்று பாடின பாட்டு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தெற்காடி திருமுறை மன்றத்தினுடைய புகழ்வாசன் வயசுக்கு மேலே இந்த பாட்டை பாடிவிட்டு மீனாட்சி அம்மன் குழந்தைக்குள்ள போறேன் சமுதாயத்துக்குள்ள போயிட்டேன் சித்திரை சுத்திட்டேன் சிதம்பிக்கு இறந்து போயிட்டார் இந்த பாட்டு காவலர் வரும் பொழுது காட்சி வேண்டும் பெரும்பாலும் நம்ம பெண்ணு பொண்ணுமா அவர்களை வலுபட்டு இந்த உரையை தொடருவோம் சிவபெருமானக்குரிய வாகனம் ரிஷபம் இன்னைக்கு அவர் குதிரை வாகனத்தில் போறார் சிவபெருமான் ஒரே ஒரு ஊர்ல தான் குதிரை மேல வந்தார் அது நம்ம மதுரையில மாணிக்க வாசக பெருமானுக்காக ஒரு குதிரை சேவகனாக வந்த பொழுது மாற்றி குதிரை வாகனத்தில் வந்தார் அது ரொம்ப சிறப்பான காட்சி நமக்கு அந்த காட்சி இன்றைக்கு கொடுத்து வைத்திருக்கிறது சிவா திருச்சி செம்பலம் நம்முடைய மல்லையதாஸ் பாகவதர் விபூதியை பூசினார் அந்த குழந்தை எழுந்தது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது கும்பாபிஷேக அழைப்பிலே திருப்புகழ் சாமி ஐயர் பேரை போட்டு கும்பாபிஷேக அழைப்பு அடித்தார் திருப்புகழ் சாமி ஐயர் கும்பாபிஷேகத்துக்கு வந்தார் மல்லையதாஸ் பாகவதர் அவரை அழைத்துக் கொண்டு தன் மகள் வீட்டுக்கு போனார் அந்த மகள் காமாட்சி வாடியாருடைய சகோதரி அந்த மாப்பிள்ளை தருமலிங்கம் முதலியார் அந்த வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் திருப்பூர் சாமி ஐயா அங்க போய் உட்கார்ந்து இருக்க நிறைய பழமெல்லாம் வச்சு கும்பிட்டாங்க மேலும் ஒரு ஐம்பது ரூபா வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் எனக்கு எதுக்கு பணம் கேட்டார் அப்படி எல்லாம் கேட்ட பிரசங்கிகள் அந்த காலத்தில் உண்டு எனக்கு எதுக்கு பணம்னு கேட்டார் இந்த வீட்டில் கட்டில் இருக்கு தொட்டில் கிடையாது கட்டில் எங்க வேணாலும் போட்டுக்கலாம் தொட்டில் பகவானா பார்த்து கொடுத்தாத்தான் உண்டு குழந்தை ஆண்டவனா பார்த்து கொடுத்தாத்தான் உண்டு வேண்டாம்னு செய்யலாமே தவிர வேணும்னு நிற்க முடியாது கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு அப்படியா இந்த பழத்தை சாப்பிட சொல் அடுத்த கார்த்திகைக்குள்ள ஆண் குழந்தை பிறக்கம் திருப்புகழ் சுவாமி ஐயர் திருவண்ணாமலையிலே திருக்கார்த்திகை பெரிய கார்த்திகையிலே அப்படி வழிபாடு செய்துட்ட வேகத்திலே அடுத்த கார்த்திகைக்குள்ள ஆண் குழந்தை பறக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணு ஆண் குழந்தைய கையில் வந்து சாமி காலில் போடுது சாமி சிரிக்கிறார் இவனுக்கு தம்பியும் பெறப்பான் கேட்டது ஒன்னு கிடைச்சது ரெண்டு திருவண்ணாமலை திருப்புகழ் சுவாமி ஐயர் ஒரு நாள் அவரை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க காலையில் ஒரு பதினோரு மணி சுமார் இருக்கு பிரசங்கம் சாமியாரை கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டாங்க அடியார்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்டா அதுக்கு மிஞ்சின புண்ணியம் கிடையாது அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு சிவபெருமானுக்கு போட்டா பிள்ளையான் இன்னும் சொல்ல போனால் அதிகமா மகேஸ்வர பூஜை அடியார் இவர் வந்த உடனே எல்லாம் சாப்பாடு நிறைய போட்டாங்க நாங்கள் எல்லாம் பல சமயம் இருக்கோம் இதுக்கு அன்பு தொல்லைன்னு அள்ளி அள்ளி போட்டுருவாங்க இருக்க முடியாது கஷ்டம் சாப்பிட்டார் மேடையில் வந்து உட்கார்ந்துட்டார் வயிறு கடவுடாங்குது எங்க பேசுறது பேச முடியல மல்லையதாஸ் பாகவதர் இங்க வாங்க வந்தார் நீங்க பேசுங்க வெளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுறேன் எந்திரிச்சு போயிட்டார் மல்லிகாஸ் பகவதர் பார்க்கிறார் குருநாதர் உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி உட்கார்ந்து பேசுறது அவர் எப்படி நான் எப்படி அது இமயமலை நான் சின்ன குன்று அவர் அவருக்கு நான் சமானமா அவர் இருந்த இடத்துல நான் எப்படி உட்கார்ந்து பேசுறது தவிக்கிறார் ஆனா கூட்டம் உட்கார்ந்து அந்த ஓரத்தில் இவர் புள்ள கிருபானந்தவாரி இந்த ஓரத்தில் நிற்கிறார் கிருபானந்தவாரி இங்கவா அப்பா கூப்பிட்டார் கிருபானந்தவாரியார் வந்தார் மேடையில் உட்காரு தெரிஞ்சிட பேசு இளங்கன்று பயமரியாத வயசு மட மட மடனு பேச ஆரம்பிச்சார் பத்து நிமிஷம் அரை மணி நேர ஒரு மணி நேரம் வந்த சாமி ஐயர் ஓரத்தில் ஓடி வந்து கட்டி தழுவி முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு வாரிசு வாய்த்து விட்டது முருகப்பெருமான் உன்னை எனக்கு வாரிசா கொடுத்து விட்டார்ந்த வாரியாரலை திருப்புகள் ஒாவது சொல்லுமல்ல திருவண்ணாமலை திருப்புகள் புதுசாவும் சொல்லணும் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான பேசு முகம் ஒன்றே கூடுமடி தீர்க்கும் முகம் ஒன்று குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூடரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை அருணாசலம்னா எந்த ஊரு திருவண்ணாமலை எங்க ஊர்ல ஒரு ஆட்சி தேவக்கோட்டையில அந்த ஆட்சி குண்டகுடிக்கு போகும் முருகனுக்கு முன்னால திருப்புகள் பாடும் பாட்டை கடைசியா பாடும் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அர்ச்சகர் கேட்டுக்கிட்டே இருப்பார் நல்ல பாடுது இந்த ஆட்சி ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளே ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளை ஆதி அழுமில்லியா ஆதி அவுக பெயர் அமர்ந்த பெருமாள் ஆட்சி பாட்டு தப்பு தப்பு இல்லையா அதான் அப்படி ஒரு காலம் ஏன் தெரியுமா சொன்னா அவன் வாய் வழியா வெளியில போயிடுவானா மனசுல இருக்கிற புருஷன் பேர் சொல்லி கூப்பிட்டா வாய் வழியா வெளியில போயிடுவானா புரியுதம்மா ராமரர் போற பொழுது சீதாதேவி மேலேருந்து பார்த்தாலாம் கண்ணை மூடிக்கிட்டாலாம் தோழி கேட்டாலாம் அந்தாலும் என்ன அவ்வளவு மோசமாகதான் இருக்காரு கண்ணை மூடிக்கிட்டேன் இல்லை கண் வழியதானே உள்ளே போனாரு கண்ணை தருந்தா வெளியில போயிடுவார்ல அதான் மூடிக்கிட்டேன் அவர் போகவே கூடாது என் மனசுக்குள்ளே இருக்கணும் கல்வ கண் வழி நுழைந்த கல்வனே கொலான் கம்பன் பார்த்தேன் அது மா புருஷம்பேர சொன்னா என்ன ஆயிடுவாரா மனசுல இருந்து வெளியில போயிடுவாரா நம்ம வீட்டுல பல பேர் சொல்லி பாக்கிறாங்க வெளியில போகட்டும் காலம் கூட மாறி போச்சு பழைய கால ஆதி அருணாசலம் பெருமாளே அந்த பாட்டுல ஒரு நயம் பாருங்க அழகான பாட்டு அற்புதமான பாட்டு முருகா ஏர்மையில் நீ வந்த பொழுது ஒரு முகத்தோடு தான் வந்த ஒன்றே ஈசனுக்கு ஞான மொழி சொன்னிய திருவேரகத்திலே அப்பவும் ஒருமுகத்தோட தான் இருந்த அடியார்கள் துன்பத்தை மாத்திரேன்னு வண்டியே அப்பவும் ஒருமுகத்தோட தான் இருந்தேன் அப்பவும் ஒருமுகத்தோட தான் இருந்தேன் பள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே அப்பவும் ஒருமுகத்தோட தான் இருந்தேன் சூரியனை வதம் பண்ணியே அப்பவும் ஒருமுகத்தோட தான் இருந்தேன் அப்பறம் எதுக்கு உனக்கு ஆரம்பம் ஏறுமையில் ஏறு விடுமுகம்டியார்கள்ருன்ற முகம் ஒே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எதுக்கு அப்ப உனக்கு ஆறுமுகம் சொல்லு பாட்டு முடிஞ்சு வச்சு சொல்லுங்க எதுக்கு ஆறுமுகம் தெரியுமா ஏன் தெரியுமா ஆறுமுகம் நான் தமிழ் கடவுள் என்று காட்டுவதற்காக ஆறுமுகம் தமிழ் கடவுள் தமிழ் உயிரெழுத்து பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு எழுத்து உயிரிழத்து அக்கன்னா விட்டு அது ஆயுத எழுத்து உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து கசட தவற நமன பதினெட்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் முருகப்பெருமான் பார்க்கிறார் தமிழ் வேற முருகன் வேற இல்லை மூவாறு பதினெட்டு இந்த பக்கம் ஆறு கை கசட தவற பன்னெண்டு கண்ணு அதான் உயிரெழுத்து பன்னெண்டு கண்ணு எப்படி உயிரழுத்து எத்தனை அஞ்சும் குறி நெடில் அஞ்சு எழுத்து குரில் ஏழு எழுத்து நெடில் முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு கண்ணு எப்படி சிவபெருமான் அஞ்சு முகத்தோடு அவருக்கே உரிய அதோ முகத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்தாராம் அங்கிருந்து தீப்பொரு பறந்துதான் நெற்றிக் கண்ணில் இருந்து பறந்துதான் இல்லையா அந்த ஆறு முகம் இந்த ஆறு முகம் அந்த ஆறு முகம் அவருக்கு ஈசானம் தப்பிருஷம் அகோரம் சத்தியோஜாகம் மாமதேவம் கொஞ்சம் மாத்திட்டனோ அது வேற அந்த அஞ்சு முகம் அதோ முகம் சேர்த்தா ஆறு முகம் ஆறு முகத்துக்கு பன்னெண்டு என்ன கணக்கு தெரியுமா அஞ்சு அவருக்கு பாதி அம்பாளுக்கு பாதி அவர் தான் பாதியை பொண்டாட்டிக்கு இடம் கொடுத்தவர் யாரு சிவபெருமான் தெளிவா சொல்லுங்கள் இடம் கொடுத்தவர் சிவபெருமான் இடம் கொடுத்தவர் சிவபெருமான் இவருக்கு ஏழு கண்ணு அவளுக்கு அஞ்சு கண்ணு அம்மாங்கிறது குரில் முதல்ல அம்மா அப்புறம் தான் அப்பா குரல் முன்னால நெடில் தான் பின்னால அ ஆ முதல்ல முதல் சொந்த வயிற்றுல இருக்கிற போதே சொந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அஞ்சு கண் ஏழு நெடில் சிவத்துக்குரிய ஏழு கண் ஆக உயிரழித்து பன்னெண்டு எனக்கு பன்னெண்டு கண்கள் கசடக ஆறு கை யாராவது முருகருமான வேலா மாத்து கையா அக்கண்ண வேல் வடிவம் முருகப் பெருமான் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல என்று காட்டுவதற்குத்தான் அமர்ந்த பெருமாளே கம்பத்து இளையனார் சந்நிதி கொஞ்சம் ஒன்பதுக்குள்ள முடிச்சிருவேன் கம்பத்து இளையனார் சந்நிதி முன்னால் ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்கார் அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு சந்தனவாசம் அடிக்குது வித்தியாசம் அப்படியே உட்கார்ந்து இருக்கார் தூங்க மாட்டார் யாராவது தூங்கினா தட்டி எழுப்புவார் தூங்காதே தூங்காதே யமன் பிடிச்சுக்கிட்டு போயிடுவான் நம்பர் ரொம்ப தூங்கக்கூடாது ரொம்ப சாப்பிடக்கூடாது ரெண்டு யமன் கிட்ட சீக்கிரம் கொண்டே விட்டுரும் அதிகமா தூங்குறதும் தப்பு அதிகமா சாப்பிடுறதும் தப்பு தூங்காதே என்பார் அந்த பரம ஞானி அவருக்கு பேரு தெரியுமா சேஷாத்ரி சுவாமி என்று திருவண்ணாமலையிலே சுத்திக்கொண்டே இருந்த பைத்தியக்கார சாமி என்று சொல்லப்பட்ட விநாயகப் பெருமானுடைய அம்சம் பெற்றவர் சேஷாத்ரி சுவாமி வராசுதார் ஒருத்தர் வந்தார் உடம்பெல்லாம் சரங்கு அரிக்கிது சொது மேற்கொண்டு கைவிட்டுல திருவண்ணாமலைக்கு போ அங்க ஒரு சாமியார் சு விழு அழுக்கு சாமியார் அவர் காலில் விழு இந்த மராசுதார் காரை போட்டுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் காலம்பற அஞ்சு மணி அஞ்சு மணி உள்ள வந்தாச்சு என்ன வேணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோன நமக்கெல்லாம் என்ன வேணும் ரெண்டு பேர் காப்பி மோத்துல தான் முடிக்கிறான் நாங்க கைலாசு போற பொழுது அவனவன் கடவுளை பார்க்க ஆசைப்பட்டதை விட காப்பிய குடிக்க ஆசைப்பட்டது அதிகம் காலையில காப்பி சாப்பிட்டாத்தான் உடம்பே வேலை பார்க்குது அப்படி பழக்கி காப்பி காப்பின் ஒரு ஹோட்டல் அப்பத்தான் திறக்கிறான் ராசுதார் ஹோட்டலுக்குள்ள போனார் முதலாளி வந்தார் காப்பி தானே தர்றேன் இந்த பால் சூடாகிட்டு இருக்குனர் இவர் வெளியில உட்கார்ந்து இருக்கார் முதலாளி உள்ள போய் காப்பிய சூடு பண்ணிட்டு இருக்கார் திடீர்னு ஒரு பைத்தியக்கார சாமி உள்ள வந்துட்டார் வேகமா ஓடி வந்தார் இவர் அப்படி பார்த்தார் அதுக்குள்ள அவர் காப்பியை கொண்டாந்து வச்சுட்டார் காப்பியை ரொம்ப சூடா இருக்கு இவரால தொட்டு ஆத்த முடியலை கையெல்லாம் சிறங்கு இந்த வந்தாரு பாருங்க பைத்தியக்கார சாமி பக்கத்தில் வந்தார் என்ன சுடுதா அந்த காப்பி எடுத்தார் நாலு மறை ஆத்தினார் பாதியை குடிச்சு விட்டார் இவருக்கு எப்படி இருக்கும் அஞ்சு ரூபாய் இரண்டரை போச்சு நினைச்சார் அவர் பாதியை குடிச்சு விட்டார் இப்படி பார்த்தார் என்ன செரங்கு போகணுமா உள்ள போ ஒரு குங்குமக்காரி இருப்பா காப்பாத்துவா குங்குமத்தை தேய்ச்சிட்டு போனா ஓடிப்பட்ட முதலாளி அவர் நின்று தொட்டு கும்பிடுறாரு எங்க இவர் யாரு இவர் தான் சேஷாத்திரி சுவாமி பாதிய குடிச்சு விட்டார அவரு ஐயா நீ குடுத்து வச்சது அவ்வளவுதான் பாதிய மிச்சம் வச்சு விட்டாரே என்னைய சொல்றீங்க எல்லா காப்பியவும் குடிச்சிருந்தா உன் வேண மொத்தமா போயிருக்கும் ஐயா பரம ஞானி பாதி காப்பிய குடிச்சு பாதி காப்பிய மிச்சம் வச்சு உனக்கு மிச்சம் வச்சுட்டார குங்குமக்காரிட்ட போய் குங்குமத்தை பூசினாரு குங்குமக்காரி யார் உண்ணாமலத்தாயார் உள்ள போ அழகா நிப்பா கிட்ட போய் கும்பிடணுங்க அப்படி ஒரு அழகு பார்க்க முடியாது நான் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போன பொழுது ஒரு மந்திரி ஒருத்தர் வந்துட்டாரு இந்த மந்திரிக்காக எங்களையும் உள்ளே கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க இது மாதிரி ஒரு கூட்டம் பின்னால் போனா நிற்க விட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்ல காட்சி அற்புதமாக இருக்கும் உண்ணாமலை தாயார்கிட்டப்போ ஓடுனார் குங்குமத்தை எடுத்து தேச்சார் சரியா போச்சு சேஷாத்திரி சுவாமிகள் சுற்றின இடம் திருவண்ணாமலை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வரை இந்த மலைய பிரதம் வரதா நேரம் வரை வந்துட்டேன் இன்னும் எட்டாயிரம் வரை வந்தா என் பிறவி முடிஞ்சு போச்சு சொன்னவர் சேஷாத்திரி சுவாமிகள் ஒரு கல்யாணம் ஒரு பெரியவர் அழைப்பு கொண்டே கொடுத்தார் சேஷாத்திரி சுவாமிக்கு சன்னியாசிக்கு என்ன கல்யாண அழைப்பு ஆனாலும் இவருக்கு கொண்டே கொடுத்தார் சாமி வாங்கி தலையை சுற்றி எரிஞ்சிட்டாரு அதை அப்படித்தான் செய்யும் சித்தம் போக்கு போக்கு சிவம்போக்கு கல்யாணத்தன்னைக்கு நல்ல மாலையை போட்டு பொண்ணு மாப்பிளை ரெண்டு பேரும் கம்பீரமாக வர சுத்தி எல்லாரும் பக்கத்தில் வர சாமி அங்கே இருந்து சேஷாத்திரி சாமி ஓடி வந்தார் இந்த மாப்பிளை பையன் கழுத்துல இது மாதிரி அழகான மாலை மதுரை மல்லியப்பூ இந்த மாலை கடந்தது சாமி பக்கத்தில் வந்தார் அவன் கழுத்து மாலையை இவர் தூக்கி போட்டுக்கிட்டாரு அவன் ஒரு தள்ளு தள்ளி விட்டார் பொண்ணு கையை மகாலட்சுமி கம்பீரமா போறார் மாப்பிள பையன் பின்னாலே ஓடியாராம் கை கட்டினது வாய் கட்டல சாமியில் கூட்டிகிட்டு போறார் இந்த பொண்ணு கம்பீரமா போறார் எல்லாரும் ஒரு நூறு அடி போன உடனே ஆலமரத்திலிருந்து இவ்வளவு பெரிய பாம்பு சாமி தோல்ல விழுந்தது ஒரு கடி கடிச்சது சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு என்ன கடிச்சிருக்க சாமி முன்னால போய் அதை வாங்கிக்கிட்டார் சாமி திரும்பினார் ஏமாத்தியாச்சு போடா இந்தா மாலையை போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டாரு புரியுதா அவன் வந்திருந்தா அந்த பொண்ணு என்ன ஆகிருப்பா மகாலட்சுமியா போன பொண்ணு திரும்பி வர பொழுது என்ன ஆகிருப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க சாமி அங்க ஓடி போய் அதை தான் ஏற்றுக்கொண்டு அந்த பொண்ணை மகாலட்சுமியாக வாழ வைத்தார் சேஷாத்திரி சுவாமிகள் அந்த இடம் திருவண்ணாமலை எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க பம்பி போட்டாச்சு சாம்பார் வந்துருச்சு ரசம் வந்துருச்சு எல்லாம் இலைய சுத்தமா வலிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும் பாயாசம் வரப்போகுது வீட்டுல பாயாசம் தானே வைக்கிறது கல்யாண வீட்டுல பாயாசம் குடிக்கணும் எல்லாம் தயாரா இருக்கிறான் சாமி அந்த பார்த்து சேஷாத்திரி உள்ள ஓடி வந்தாரு ஓடி வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா நேரம் சமயக்கத்துக்கு ஓடினாரு அங்க அண்டாக பெரிய பாயாசம் நிறைய இருக்கு மேல மரம் மரத்துக்கு கீழே நெருப்பு அண்டா அண்டா திறந்திருக்கு பாயாசம் சாமி போனார் ஒரு பார்வை பார்த்தார் பாயாச அண்டாவ கவித்து விட்டார் பாயாச ஆறு ஓடுது பாயாச ஆறு பார்த்திருக்கிறீங்களா ஆத்திலேயே தண்ணியதே காணும் எங்க பாயாசத்தை பாக்குறது பாயாச ஆறு ஓடுது அவனவனுக்கு கோபம் கடங்கார சாமி பாயாசத்தை சாப்பிட கொட்டி கவித்து உள்ள பார்த்தா இவ்வளவு நீள பாம்பு செத்து கிடக்கு எல்லாருக்கும் புத்தி வந்தது சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும் போட்டு போர்த்தி இருப்பாங்க வரிசைக்கு கற்பனை பண்ணுங்க சாமின்னா அவர் பாட்டுக்கு ஓடி போயிட்டாரு எந்த இடம் திருவண்ணாமலை பாதாளலிங்கத்துக்கு போய் எட்டி பார்க்கிறார் பாதாளலிங்கத்துக்கே ஒரு பதிமூணு வயசு பிள்ள தியானத்துல உட்கார்ந்து இருக்குச்சாமி உள்ளே இருக்கடாரு அண்ணாமலை முதலியார இங்கே வாங்க அது யார் அண்ணாமலை முதலியார் தெய்வசிகாமணின்னு ஒரு தேசிகர் அவர் ராமநாதபுரத்துக்கு போனார் ராமேஸ்வரத்துக்கு போற பொழுது ராமேஸ்வரத்தில் கும்பிட்டு ராமநாதபுர ராஜாவை பார்த்தார் இந்த தேசிகர் பெரிய பக்தர் அதனால இந்த ராஜா என்ன பண்ணார் இவரை கூப்பிட்டு நீங்க திருவண்ணாமலையிலேருந்து வர்றீங்க நம்ம பக்கத்தில் ஒரு மடத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னார் தெய்வசிகாமணி தேசிகர் குன்னக்குடியிலே ஒரு திருவண்ணாமலை ஆதீனம் ஒரு மனத்தை ஸ்தாபிதம் பண்ணு கோயிலுக்கு ராமநாதபுர ராஜா அஞ்சு கோயில் குன்னக்குடி அந்த பக்கத்துல அஞ்சு கோயில் அஞ்சு கோயிலுக்கு திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனம் குன்றக்குடி அடிகளார் இப்ப இருக்கிற பொன்னம்பல அடிகளார் எல்லாம் அதைச் சேர்ந்தவங்க அது அவங்களுக்கு திருவண்ணாமலையிலே ஒரு இடம் இருக்கு அண்ணாமலை யாருக்கா நம்ம மதுரையிலிருந்து போன ஒரு மகா ஞானி உட்கார்ந்து இருக்கார் நேரம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் மதுரையிலிருந்து போன மகா ஞானி உட்கார்ந்து இருக்கார் திருச்சுடியில் பிறந்தார் வெங்கட்ராமன் பேரு வைத்தார்கள் அம்மா பேரு அடகம்மை அப்பா பேரு சுந்தரமையர் சுந்தரமையர் காலம் ஆயிட்டார் இறந்து கடக்கிறார் இந்த வெங்கட்ராமன் பார்க்குது செத்து போறதுன்னா என்ன எங்க அப்பா செத்து போயிட்டாருங்கிறாங்களே எதனால என்ன இருந்தது இப்ப என்ன இல்லை இந்த புள்ள பருத்து பார்த்தது நானும் செத்து போயிட்டேன் அதுபடி நான் சாகவே சாகாது நானுங்கிற திமுரு சாகுமா கடைசி வரைக்கும் சாகாது உடம்பு போனா கூட சாக மாட்டேங்குது பதவி நான் நான் செத்து போனா எப்படி இருக்கும் உன்னும் புரியல இந்த பிள்ளைக்கு மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்தது மீனாட்சி விழுந்து அழுது அறுபத்தி மூரை பார்த்தது பெரிய புராணத்தை முழுக்க படிச்சது பதிமூணு வயசு வெங்கட்ராமன் பெரிய புராணத்தை படிச்சது அறுபத்தி மூணு வரை பார்த்து கும்பிட்டு சுக்கலிங்க பெருமானையும் மீனாட்சியையும் கும்பிட்டு வந்த ஒருத்தர் சொன்னார் தம்பி நான் எங்க இருந்து வர்றேன்னு தெரியுமா ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க திருவண்ணாமலையிலிருந்து வர்றேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஏதோ மந்திரம் சொன்னாப்பில இருக்கு திருவண்ணாமலைக்கு போகணும் எப்படி போறது திண்டிவனம் போனா போகலாம் அந்த ஆளு தப்பா சொல்லிவிட்டார் இந்த புள்ள அதை பிடிச்சுக்கிச்சு திண்டிவனம் போய் திருவண்ணாமலை போகணும் திண்டிவனம் போய் திருவண்ணாமலை போகணும் படிக்க ஆரம்பிச்சது கிறிஸ்டியன் பொழுது ஒரு ஆறாம் கிளாஸோ ஏழாம் கிளாஸோ படிக்கிற நேரம் அப்பப்போ தியானத்தில் உட்கார்ந்துரும் இவங்க அண்ணன் வந்து பாப்பாரு என்னடா தியானம் பண்ற படிடா ரென்னன் மார்டின் கிராமரை படி இந்த பிள்ளைக்கு ரென்னன் மார்டின் கிராமரை படிக்கிறதுக்கா இந்த வாழ்க்கை வேற ஒன்னும் கிடையாதா வாழ்க்கையில் என்னமோ இருக்கே திருவண்ணாமலைக்கு போகணும் எப்படி போறது பைசா வேணும் அவங்க அண்ணன் வந்தார் தம்பி அஞ்சு ரூபா அந்த பக்கத்துல அலமாரியில் வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போய் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு அப்பவெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் அஞ்சு ரூபா தான் கட்டிடு ஆகா நமக்கு பகவான் பணம் கொடுத்துட்டார் அஞ்சு ரூபாயை எடுத்தார் யாரு வெங்கட்ராமன் பதிமூணு வயசு யோசிக்கிறார் அஞ்சு ரூபாய் எதுக்கு மூன்று ரூபாய் போதுமே ரெண்டு ரூபாய வச்சு நல்லா கேக்குறீங்க சரிதானே நமவை கலட்டி விட்டு விட்டு புடிச்சுக்கணும் சீன்னா சிவம் பராசக்தி யான் ஆன்மா இந்த மயக்கம் இந்த மாயை இந்த மறைப்பு இந்த நமவை கலட்டி விட்டனும் வச்சுவிட்டு மூன்று ரூபாய் எடுத்துக்கிட்டார் அப்பவே கடவுள் தீர்மானம் பண்ணிவிட்டார் சிவையிட்டார் கடிதாசி எழுதினார் நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன் அவர் தான் செத்து போயிட்டார் ஆன்மாவுக்கு தகப்பனார் சொற்கள் இங்க நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன் இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது நான் ஆரம்பிச்சு இதுன்னு மாறிடுச்சு நான் என்கிற பொழுது திமுருச்சு இது என்கிற பொழுது திமுர் போயிடுச்சு இதுதானே இது இந்த உடம்புக்கு தானே பேரெல்லாம் விழுந்தா ஐயாவை எப்ப தூக்குறாங்கன்னா கேட்பேன் போனதான் எப்ப தூக்குறாங்க மூச்சு ஓடுற வரைக்கும் தானே ஐயா அதுக்கப்புறம் எல்லாம் பொய்யா போச்சு பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்ல போனதுவே இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது என்னை தேட வேண்டாம் இரண்டு ரூபாய் மீதி வைத்திருக்கிறேன் ரயில் ஏறி உலிம் பெரியவர் எதிர்த்தப்பில் உட்கார்ந்து இருக்கார் தம்பி முகம் தேஜஸா இருக்கு தம்பி எங்க போற திருவண்ணாமலைக்கு போறேன் இந்த வண்டியில ஏறி எங்க போவேன் திண்டிவனத்தில் இறங்குவேன் விழுப்புரத்தில் இறங்கினாலே திருவண்ணாமலைக்கு போயிடலாம் ஏன்சிக்குது அரையனா கொடுத்து பேரிக்க வாங்கின தெரியுமா மூணு பைசா இப்போ ஐம்பது பைசா தான் இப்ப இருக்கு ஓடி போயிடுச்சு பிச்சக்காரனுக்கு ஒரு ரூபாய் வெங்கட்ராமன் விழுப்புரத்தில் இறங்கினார் வரைக்கும் டிக்கெட்டு வாங்கினார் அதுக்கு மேல காசு இல்ல தீண்டி போச்சு அதுல அரை போட்ட ரெண்டரை பழைய காலம் பதினாறு அதுல மாம்பழப்பட்டுல இருந்து நட அரையணி நல்லூர் அது எங்கே ஆரம்பத்துல தெரிஞ்சான பார்த்தமே அந்த ஊருக்கு வந்துட்டாரு பசிக்குது கோயிலுக்குள்ள போய் நிற்கிறார் சாப்பாடு கிடைக்குமா எங்கயாவது சாப்பாடு கிடைக்குமா கோயில்ல சாமிக்கு நெவேத்தியம் பண்றாங்க அந்த பிரசாதம் அர்ச்சகர் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வரார் பதிமூணு வயசு பிள்ள குழந்த சாமி கொஞ்சம் பிரசாதம் போப்பா உனக்கு போ அந்த புண்ணியவானுக்கு கொடுத்து வைக்கல இவருக்கு போடுறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கணுமா இல்லையா உங்க வீட்டில் ஞானிகள் வந்து சாப்பிடணும்னா நீங்க ஏழட்டு ஜென்மம் தவம் பண்ணி இருக்கணும் இல்லைன்னா வரமாட்டான் என்னதான் பணம் இருந்தாலும் வரமாட்டான் பக்தி இருந்தா வந்து பக்கத்தில் உட்கார்ந்துருவாங்க அவருக்கு கொடுத்து வைக்கல இந்த பிள்ளைக்கு பசிக்குது மேலகாரருக்கு ஒரு சோறு கொடுத்தாங்க மேலகாரர் வந்தாரா இந்த பிள்ளை பசிக்குது அப்படியே கொடுத்துட்டான் அவனுக்கு கொடுத்து வச்சு பிள்ள கொஞ்சம் சாப்பிட்டது ராத்திரி படுத்து கிடந்தது கோயில்ல விடுஞ்சது ஒரு வீடு பிராமணால் வீடு அந்தனர் இல்லம் இந்த பிள்ளை அந்தனர் வீட்டு பிள்ள கம்பீரமா போய் வாசப்புடியில் நிக்குது அந்த அம்மா கதவை திறந்தா கிருஷ்ணான்னு கும்பிட்டா அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறந்த நாள் காலம்பற கதவை திறக்கிறா ஒரு 13 வயசு புள்ள பரம ஞானியா தெரிஞ்சா கிருஷ்ணான்னு கும்பிட்டா எல்லாம் கண்ணன் எல்லாம் ஒன்றுதான் உள்ளவா கூட்டிக்கிட்டு போய் நிறைய சாப்பாடு போட்டு நிறைய பொற்றம் கட்டி கொடுத்தான் பகவான் சோறு போட்டுட்டார் சோற்றுக்கு பின்னாலே போன பொழுது சோறு கிடைக்கல பகவானுக்கு பின்னால போன பொழுது சோறு நமக்கு பின்னாலே ஓடியாருது சாப்பாடு கிடைச்சிருச்சு வெளியில் வந்தார் இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு திருவண்ணாமலைக்கு கால் வலிக்குது என்ன செய்யலாம் ஆஹ் இந்த காதல கடுக்கன் கிடைக்க தங்க கடுக்கன் கலட்டினார் ஒரு அடையை கடை வட்டி கடை அங்க போனார் கடுக்கனு அடகு வச்சார் பணமும் சீட்டும் கொடுத்தான் சீட்டு எதுக்கு பின்னால நீங்க திருப்புற பொழுது அந்த சீட்டை கொண்டாந்து கொடுக்கணும் அப்படியா சரி வெளியில வந்தார் தலையை சுற்றி சீட்டை எரிஞ்சார் திருப்ப போறதில்லை திரும்பவும் போறதில்லை திருவண்ணாமலைக்கு போயிட்டா இனிமே திரும்ப வர்றதில்ல கையில காசு எடுத்தார் ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கினார் திருவண்ணாமலையில் போய் இறங்கினார் எதிர்த்தாப்புல ஒருத்த வந்த சாமி முடி இறக்கிறியா உட்காண்டார் மொட்டையடிச்சிட்ட ஒரு டிரௌசர் ஒரு துண்டு இதெல்லாம் என்னத்துக்கு கலட்டு தலையை சுத்தி எரிஞ்சார் கோவணம் தான் கட்டிக்கிட்டு திருவண்ணாமலையை சுத்தினார் முதல்லு கிலோமீட்டர் அடையுமா அருணாசலா அருணாசலா அருணாசலா அருணாசலா வேற சிந்தனை கிடையாது அஞ்சு மணி நேரம் அந்த மலையை கும்பிட்டு பாதாளி ஒரு பகுதி இருட்டான பகுதி மக்கள் வராத பகுதி கம்பத்திளையனாருக்கு இடது பக்கம் உள்ள இறங்கினார் உட்கார்ந்தார் அருணாசலத்தில் ஆழ்ந்து விட்டார் பாம்பு போகுது பள்ளி போகுது ஓனான் போகுது தேல் போகுது நட்டுவாக்காளி போகுது அதது பங்குக்கு எல்லாம் கொட்டிட்டு போகுது காலு தொடண்ணா போச்சு சாமி சாட்சி சாட்சி நடப்பார் இது என் காரணம் புண்ணா போச்சு ஒரு பக்கத்து தொட கூட போச்சு அதெல்லாம் ஞாபகம் இல்லை ஓம் அருணாசலா அருணாசலா அருணாசலா அருணன்ன ஒளி அசலம்ன மலை அருணாசலம்னா ஒளி மலை கும்ப்ட்டே இருக்கார் முழுக்க முழுக்க அருணாசலா அருணாசலா அருணாசலா எல்லாம் அருணாசல சிந்தனை வந்து பார்த்தார் இந்த அண்ணாமலை முதலியார் இங்க வாங்கினார் நீ விட்டாலும் விடமாட்டேங்கிறார் சிவபெருமான் அதான் அதான் அவர் விடமாட்டேங்கிறார் பாருங்க எவ்வளவு அற்புதமான காட்சி நமக்கு திருவண்ணாமலையிலே உள்ள பாதாளலிங்கத்திலே ரமண பகவான் வெங்கட்ராமன் பதிமூணு வயசு பிள்ள உட்கார்ந்துருக்கு சேஷாத்திரி சுவாமி முதலியார்ட்ட சொல்லி கூப்பிடுறாரு அண்ணாமலை முதலியார் இந்த உள்ள ஒரு சின்ன இருக்கு வா ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்குறாங்க இவருக்கு பிரஜை கிடையாது மூச்சு மட்டும் ஓடுது தூக்கிக்கிட்டு போய் அண்ணாமலை முதலியார் இருந்த இடத்துல திருவண்ணாமலை ஆதீனம் போன்ற சபத்தில் சாட்சி வச்சாங்க சாப்பாடு இல்லை உடம்பு முழுக்க தயிர் சாதத்தை போட்டு பிசைஞ்சு அப்ப நாங்க மூணா நாள் பிரஜிய வந்துச்சு தீபம் காமிச்சாங்க கூடாதுன்னு நாலாவது சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டார் சாமி எந்த ஊரு பேசல தவத்தில் உட்கார்ந்து ஏழு எட்டு நாள் ஆச்சு எந்திரிச்சிட்டார் மேல ஒரு லைப்ரரி புஸ்தகம் இருக்கு அதை பார்த்தார் பெரிய புராணம்னு ஒரு புஸ்தகம் எடுத்தார் பிரிச்சார் படிக்கிறார் சாமிக்கு படிக்க தெரியுமா முதலியார் தெரியும் சாமி சொந்த ஊர் கையை வச்சு காற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுடிக்கு போறார் திருச்சு இருக்கிற பொழுது காளையார் கோயில் பெருமான் யாம் இருப்பது காணப்பேருங்கிறார் அந்த இடத்தை காமிச்சார் சாமிக்கு சொந்த ஊரது திருச்சுளி அப்படியா அண்ணாமலை முதலியார் திருச்சுளிக்கு ஆள் விட்டார் ஒரு பிராமண சன்னியாசி அங்க வந்து இருக்கார் பரம ஞானியா இருக்கார் பிள்ளைய காணமேன்னு அந்த அம்மாவுடைய சகோதரர் அவங்க மாமா வந்துட்டார் வெங்கட்ராமான் முடிச்சு பார்த்தார் பேச்சே இல்லை ஒன்னும் பேசல அவங்க அம்மா வந்துட்டா தேடி அம்மா எனக்கு திருவண்ணாமலை உனக்கு திருச்சொடிதான் முடிஞ்சா இங்கவா திருவண்ணாமலையில் பகவான் ரமணர் வாழ்ந்த காலங்கள் பொன்னான காலங்கள் மகாத்மா காந்தி வந்தாரா ரயில்வே பார்க்க வர்றீங்களான் எல்லாரும் போனாங்க பார்த்தாங்க திரும்பி வந்தாங்க மகாத்மா காந்திங்களா நல்லா பார்த்தேன் பேசினேங்கிறார் டெலிபதி மாதிரி அவர் அங்க உட்கார்ந்திருக்கார் இவர் இங்க உட்கார்ந்து இருக்கார் வினாவும் விடையும் மனசு ஒன்றாகிவிட்டது பகவான் ரமணர் எல்லாம் சாப்பிட உட்கார்ந்தாங்களா ஒளிபரப்பாளர் அனௌன்ஸ் பண்றாரா முதல் பந்தி வந்திருக்கிற பெரியவங்களுக்கு இரண்டாவது பந்தி ஊருக்காரங்களுக்கு மூணாவது பந்தி சாதுக்களுக்கு இந்த எப்படி இருக்கு அப்படின்ட்டாரா பகவான் ரமணர் முதல் பந்தியில உட்காரணும் உட்காரல ஏன்னு கேட்டாங்க நீ என்ன சொன்ன மூணாவது பந்தி சாதுக்களுக்கு பந்தி தான் சாப்பிடுவேன் அவ சாப்பிட்டாளா சாப்பிடல ஏன் அந்த பொண்ணு இங்க வரக்கூடாது ஏன் வரக்கூடாது வீட்டுக்கு விளக்கு முதல்ல அவளுக்கு சோடு போடு அந்த பொண்ணுக்கு முதல்ல சோடு போடு பசிக்கும் இல்ல சோறு போடு பகவான் ரமணர் வந்து கேட்டாங்களாம் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட நம்ம எந்த பிறவி பிறந்த நாள்னாரா போன பிறவியா அதுக்கு முந்தின பிறவியா சிவராத்திரி அன்னைக்கு உட்கார வச்சாங்களாம் சிவராத்திரி அன்னைக்கு கண்ணப்பரை பத்தி படிக்க ஆரம்பிச்சாராம் அப்படியே படிச்சார் கண்ணீர் கொட்டுது நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னார் அப்படி சமாதியாயிட்டார் விடிகிற வரைக்கும் ஆசையில கண்ணீர் கொட்டின படிக்க இருக்கு பகவான் ரமணர் ி சுவாமிகள் திருவண்ணாமலை வள்ளிமலை சுவாமிகள் திருவண்ணாமலை குருபாட்ச சுவாமிகள் திருவண்ணாமலை ஈசான் ஞான தேசிகர் திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலை சொன்ன விடிஞ்சு போயிடும் வரலாறு நான் தான் சொன்னேன் சிவராத்திரி என்னைக்கு பேச வேண்டியதை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காந்து இருக்க பெருமான் கல்விக்கும் செல்வத்துக்கும் எட்டாதவன் என்று மாலரியா நான்முகனும் காணா மலையாய் நின்ற இடம் திருவண்ணாமலை சிவராத்திரி அன்றைக்கு ஜோதி வடிவாய் காற்று கொடுத்த மலை திருவண்ணாமலை அதனாலதான் சாமி பாடினார் கண் கரியமலை கண் மூன்றுடைய மலை அண்டரலாம் போற்றற்கரிய மலை தொண்டருக்கு தோற்றுமலை நாளும் தொழுவோர் எழுபிறப்பை மாற்றுமலை அண்ணாமலை ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம் உள்ள வினைகளே அப்பர் சுவாமி வாக்கு முன்னாலும் தேவருக்கு மேலாகிய வேதியனை மண்ணாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் நம்ம தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் களல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க பார்னது அண்ணாமலையிடம் ஒளிமயமாய் காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை ரொம்ப வேகமாக திருவண்ணாமலைக்கு போய் திரும்பி விட்டோம் பெருமான் நமக்கு இரண்டு முறை காட்சி கொடுத்திருக்கிறார் அருமகிரிநாத சுவாமிகள் திருவடிகளை வணங்கி திருக்குவள் சுவாமி ஐயர் திருவடிகளை வணங்கி உண்ணாமதை உமையாள் உடனாகிய பெருமாள் திருவடித்தாமரைகளை வணங்கி கொஞ்ச நேரம் அதிகமானாலும் இருந்து கேட்ட உங்களை எல்லாம் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நாளைக்கு ரொம்ப முக்கியமான திருத்தலத்துக்கு போக போறோம் திருப்பெருந்துரை நிறைய செய்திகள் திருப்பெருந்துரை திருவாசக செய்திகள் நாளை திருப்பெருந்து நாம் செல்ல இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டி திருப்புகழ் சபைக்கு நன்றி இணையான ஜெயராமனையா அவர்களுக்கு நன்றி அறங்காவலர் கருமுத்து கண்ணன் அவர்களுக்கு நன்றி இந்த பெருமக்களுக்கெல்லாம் கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் எல்லா விதமான இன்பங்களையும் தர வேண்டும் என்று சுக்கலிங்க பெருமான் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம் இன்றைக்கு கொஞ்சம் சற்று நேரங்கள் தாமதம் என்று சொன்னாலும் பகவானுடைய கருணை நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது ஒன்றை கவனிக்க வேண்டும் நாளைய தினம் திருப்பெருந்துரையை பற்றி அவர்கள் பேச இருக்கின்றார்கள் மாணிக்க வாசகர் எதற்காக சென்றார் குதிரை வாங்குவதற்காக அந்த குதிரை வாகனத்திலே இன்றைக்கு நான் வந்து காட்சி தருகிறேன் என்று நினைக்கிறார் போல் சிறியனுக்கு தோன்றிற்று பகவானுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு குதிரைவாகத்திலே வந்து செல்கிறார் என்றால் அந்த சத்தியமான வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது பக்கத்துடைய இருப்பான் சொக்கலிங்க பெருமான் என்று சொன்னது போல இன்றைக்கு அந்த பகவான் நம்மையெல்லாம் அருளாசி புரிஞ்சிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அதே போன்று பரமகுருநாதாயிருக்கக்கூடிய அர்ணகிநாத பெருமானும் திரிவேதி உலா வந்து நம்மையெல்லாம் திருப்புகள் பாட வேண்டும் ஏன் திருப்புகள் பாட வேண்டும் என்பதற்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் இப்படி நல்ல சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டுள்ளோம் என்று கூறி இதுகாலம் பொறுமையாய் இருந்து கேட்ட உங்களுக்கு திருப்புகள் சபையின் சார்பில் நன்றியை கூறி நாம் வழிபடுகின்ற வழிபாட்டினை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமாகும் ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சுவேள் ஏறியா மங்கே வாழ்க யானை தன்னடங்கி வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க மாரிலா மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரிலாம் நம பார்வீபே அரகிரமாதீனாந்தமே அரகரா சுமணியோ